அர்சலு அமாபாம் أن لا تعبدوا إلا الله إنني لكم منه نذير وبشير وأن استغفروا ربكم ثم توبوا إليه يمتعكم مطاعا حسنا إلى جل مسمى ويؤتك الذي فضل فضلا وإن تولوا فإني أخاف عليكم عذاب يوم كبير கனியத்திற்குரிய பெரியோர்களை சோதர்களே அல்லாஹு தாலாவுடைய பேரொன்றால் அறுநூற்றி எண்பத்தி மூன்றாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பயான் ஆரம்பிக்கப்படுகிறது சூரை யூனுஸ் முடிக்கப்பட்டு சூரத் ஹூது உடைய ஆரம்ப வாசகங்கள் ஆயத்துகள் சொல்லப்பட்டன நபி ஹூத் அலை அவர்கள் சம்பந்தமாக அவர்களுடைய கோமுகள் சம்பந்தமாக சில விளக்கங்கள் இதில் சொல்லப்படுகின்ற காரணத்தினால் இந்த அத்தியாயத்திற்கு ஹூத் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது இது மக்கியா மக்காவில் இறக்கப்பட்ட அத்தியாயம் விஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் அலிஃப்லாம் இந்த வார்த்தைகள் இந்த எழுத்துக்கள் குரானுடைய முத்திரையாக அல்லாஹலா அமைத்து தந்திருக்கின்றான் வேறு வேதங்களிலே இந்த மாதிரி எழுத்துக்கள் கிடையாது அர்த்தம் அல்லாஹுவை தவிர யாருக்கும் தெரியாது அலிஃப்லா மீம் என்பதற்கு விளக்கம் சொல்லப்பட்டது இதுபோன்ற பல அத்தியாயத்தினுடைய ஆரம்பங்களிலே அல்லாஹலா இம்மாதிரியான எழுத்துக்களை சொல்லுகின்றான் ஒரு எழுத்து இரண்டு எழுத்துக்கள் எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் வரையும் இருக்கின்றன ஆஃப் சாத் என்பதெல்லாம் ஒரு எழுத்து ஹ மீம் என்பது இரண்டு எழுத்து அலிப்லாம் மீம் அலிஃப்லாம் ரா என்பது நான் மூன்று எழுத்து அலிஃப்லாம் மீம் சாத் என்பது நான்கு எழுத்து ஹா மீம் ஐன் சீன் ஹாஃப் என்பது ஐந்து எழுத்து ஒன்றிலிருந்து ஐந்து வரைக்கும் உள்ள எழுத்துக்களை கொண்ட வார்த்தைகளை அல்லாஹத்தால சொல்லுகின்றான் ஆனால் அதனுடைய அர்த்தம் அல்லாஹவை தவிர வேற யாருக்கும் தெரியாது என்று சொல்லுவது மட்டுமல்ல நம்பவும் வேண்டும் எனக்கு தெரியும் என்பதாக யாரும் சொல்லக்கூடாது சில கருத்துக்கள் உலமாக்களால் உபசீரால் சொல்லப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால் அதுதான் முடிவு என்பது கிடையாது அலிஃப் என்பதற்கு அல்லாஹ் லாம் என்பதற்கு ஜிப்ரீல் மீம் என்பதற்கு முஹம்மது சல்லல்லாஹ் அலி வல்லம் என்று விளக்கமும் சொன்னோம் சிலர் சொல்லுகின்றார்கள் ஆனால் அதுதான் அர்த்தம் என்பது கிடையாது அல்லாஹின் புறத்திலிருந்து ஜிப்ரீல் அலேஸ்லாம் மூலமாக முகமது சல்லாஹ் அலே வல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த வேதம் என்று பொருள் செய்யப்படும் அதுதான் முடிவான அர்த்தம் என்பது அல்ல அதே மாதிரி தான் அலிப்லாம் என்பது ஆயாத்து இது சொல்லப்பட்டதன் கூட இன்னொரு காரணம் என்னவென்று சொன்னால் இப்படி எழுத்துக்களை சொல்லுவது மனிதர்கள் கேட்கக்கூடிய நேரத்திலே திடீர் என்று நம்மெல்லாம் கேட்டு பழக்கப்பட்டவர்கள் பழக்கப்படாத ஆரம்ப காலகட்டத்திலே அலிஃப்லாம் மீம் அலிப்லாம் ரா என்றெல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடியவருடைய கவனம் சொல்லப்படக்கூடிய இந்த விஷயங்களின் பக்கம் முழுமையாக திரும்புவதற்கு காரணமாக ஆகும் அது ஒரு காரணம் என்பதாக விளக்கப்பட்டிருக்கின்றது ஆயாத் ஹூ இதனுடைய ஆயத்துகள் தீர்க்கமாக ஆக்கப்பட்டு இருக்கின்றன ஆக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் சில விளக்கங்கள் ஹூத் என்ற இந்த சூறாவை பற்றி முதலாவதாக சில விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ரசூல்லாய் சல்லா அலி வல்லாமர்கள் சொன்னதாக காபுல் அபார் ருதி அல்லாஹால அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இக்ராவு சூரத் அஹூத் யோமல் ஜும்மா ஜும்மாவுடைய நாளிலே சூரத் ஹூதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு மிகுந்த பலன் தரும் என்ற கருத்தை சொல்லுகின்றார்கள் ஜும்மாவுடைய நாளிலே இரவிலோ பகலிலோ சூரத்துல் கஃப் ஓதும்படியாக சொல்லப்பட்டு இருக்கின்றது தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டும் நீங்குவதற்காக வேண்டியுள்ள காரணம் அது என்பதாக அதே போன்று பல சூறாக்களே ரூல்லா சுவாஹலும் ஜும்மா நாளிலே ஓதும்படியாக சொல்லியிருக்கின்றார்கள் அலி ஃபிலா மீம் சஜிதாவுடைய அந்த சூறாவையும் ஓதும்படியாக சொல்லியிருக்கின்றார்கள் இங்கே ஹூத் என்ற இந்த சூறாவை பற்றியும் அப்படி சொல்லுகின்றார்கள் ஜும்மாவுடைய நாளிலே ஓதிக்கொள்ளுங்கள் என்பதாக ஒரு தடவை ஹசரத் அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹாலும் அவர்கள் ரசூல் அல்லாய் சல்லாஹிஸ்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள் சொன்னார்கள் யார் ரசூல் அல்லா கது ஷிப்த தங்களுக்கு நரை ஏற்பட்டு விட்டதே நரை ஏற்பட்டு விட்டதே என்பதாக சொன்னார்கள் சல்லா அலிஸ்லாமர்கள் சொன்னார்கள் ஷைய பத்னி ஹூது வல் வாக்யா வல் முரசாத் சூரத்து ஹூத் என்னை நரைக்க வைத்து விட்டது வாக்யா சூரத்துல் வாக்கியா என்னை நரைக்க வைத்து விட்டது வல்முர்சரா என்ற சூறா என்னை நரைக்க வைத்துவிட்டது அம்மையதா அலோன் இதஷம்ஸ் குவிரத் என்பதெல்லாம் என்னை நரையாக்கிவிட்டது என்பதாக சொன்னார்கள் அதாவது இந்த சூறாக்களிலே குயாமத்து நாளை பற்றி பயங்கரமான பல சிக் நிகழ்ச்சிகள் சொல்லப்படுகின்றன இதை தெரிந்த எனக்கு உடனடியாக நிறைய ஏற்பட்டுவிட்டது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் அதேபடி குயாமத்து நாளுடைய அந்த பயங்கரமான சூழ்நிலையை கேட்டால் அல்லது படித்தால் நரை ஏற்பட்டு விடுமா ஆம் அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் கியாமத்து நாளை பற்றி சொல்லுகின்றான் எவ்மை எஜாலுல் வில் தான ஷீபா அன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா குழந்தைகளையும் நரை உடையவர்களாக தாக்கிவிடும் அந்த நாள் குழந்தைக்கே நரைச்சி போயிடும் ஏன் நரைக்கிது பொதுவாகவே திடுக்கம் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய திடுக்கம் அல் ஃபசோ திடுக்கம் என்பது திடுக்கமாக ஆகக்கூடிய சூழ்நிலை நிறைய உண்டாக்கிவிடும் என்பதாக சொல்லப்படும் அதற்கு காரணம் விளக்குகின்றார்கள் பொதுவாக மனிதனுக்கு பயங்கரமான ஒரு திடுக்கம் மனதிலே ஏற்படக்கூடிய நேரத்தில் உடலில் இருக்கக்கூடிய ஈரப்பசை குறைந்துவிடும் ஈரப்பசை அப்படியே சுண்டிவிடும் எப்படி ஒரு குளிச்சிட்டு டவலை போட்டு தோற்றமாக இல்லையா அப்போ அந்த டவலில் எல்லா ஈரமும் இழுத்துக்கொள்ளுவதை போன்று திடுக்கம் என்பது மனிதனுக்கு உடலில் இருக்கக்கூடிய ஈரப்பசையை இழுத்து செல்லாம் அவர்களை கனவிலே ஒரு தடவை பார்த்தேன் யார சூழல்லா தாங்கள் இப்படி ஒரு ஹதீசை சொல்லி இருக்கின்றீர்களே செய்ய பத்னி ஹூத் என்பதாக ஹூது சூரா என்னை நரைக்க வைத்துவிட்டது என்பதாக தாங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள் அல்லவா என்று கேட்டேன் அவருக்கு சொல்லுகின்றார் ஆம் என்பதாக ரசூல்ல ஹலாசனம் சொன்னார்கள் நான் சொன்னேன் அப்படின்னு அவர் கேட்டார் மல்லதி ஷையபகமின்ஹா சூரத்து ஹூது என்பது நூற்றி இருபத்தி கொண்டது இந்த நூற்றி இருபத்தி எந்த ஆயத்து உங்களை நரைக்க வைத்தது என்று நான் கேட்டேன் எந்த ஆயத்து என்று கேட்டேன்ல்ல சொன்ன சரியாக நிற்பீராக விஷயங்களை சரியாக மக்களுக்கு சொல்லி அதனுடைய கடமைகளை நிறைவேற்றுவீராக என்று இந்த ஆய் இதுதான் என்னை நிறைக்க வைத்துவிட்டது என்று சொன்னார்கள் இதுவும் அப்படித்தான் துயாமத்தினால என்ன பயம் ஏற்படுகின்றதோ திடுக்கம் ஏற்படுகின்றதோ அதே போன்று அல்லாஹல்ல உத்தரவு கட்டளைகள் அதை சரியாக நிறைவேற்ற வேண்டுமே அதில் குறை வந்துவிடக்கூடாதே என்ற பயம் ஏற்பட்டதின் காரணமாக நிறைய ஏற்பட்டுவிட்டது என்பதாக குறிப்பிடுகின்றார் ரசூல்லாய் சல்லாஹ் அலே வல்லம் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளையை சரியாக நிறைவேற்ற என்ற பயத்தின் காரணமாக நிறைய ஏற்பட்டுவிட்டது என்று சொல்லும் பொழுது அல்லாஹுடைய கட்டளை ஒரு நாளைக்கு பல கட்டளைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்பதா எந்த கட்டளையாவது நம்ம இப்படி நரைக்க வைத்திருக்கின்றதா எந்த விஷயமாவது நமக்கு இந்த மாதிரி திடுக்கத்தை உண்டாக்கி இருக்கின்றதா என்று இந்த இடத்துல சிந்திக்க வேண்டும் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார்கள் எசீத் முன் அபான் என்ற ஒரு சாபி அவர் சொல்லுகின்றார் நான் ரசூல்லாய் சல்லாஹ் எசீத்மன் அப்பான் என்பவர் சஹாப்யா இல்லையா என்பது குறிப்பிடப்படவில்லை சரி அவர் ரசூல்லாய் சல்லா அலே வல்லாம் அவர்களை கனவிலே கண்டார் நான் கனவிலே கண்டேன் கனவிலே கண்டபொழுது சூரத்துல் ஹூத் என்ற இந்த அத்தியாயத்தை ரசூல்லாய் சல்லா அலுவல் சொல்லம் அவர்களிடத்தில் நான் ஓதி காட்டினேன் ரசூல்லாய் சல்லாஹ் சொல்லம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் ஓதி முடித்த உடனே ரசூல்லாய் சல்லா அலுவலம் என்னிடத்தில் சொன்னார்கள் யா எசீத் இது நீ ஓதிய எங்கே என்று கேட்டார்கள் இதை ஓதினால் அழுக வர வேண்டுமே அழுது துடிக்க வேண்டுமே மனம் பதற அது எங்கே என்று கேட்டார் கேட்டார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார் இப்போ சூரத்துள் ஹூது ஓதினால் அழுகை வர வேண்டும் சூரத்துள் ஹூது மட்டுமா எத்தனையோ ஆயத்துகள் இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹுடைய தொடர்பு அல்லாஹுடைய பயம் அல்லாஹுடைய அச்சம் மனிதனுக்கு நிறைய இருக்கும் பொழுது அலமதுல்லாஹி ரபுல்லாலமீன் என்று ஓதினாலே அழக வரணும் பயம் வரணும் திடுக்க வரணும் மாலிகியோமி தீன் என்று ஓதினா திடுக்க வரணும் ஈயாக்க நாள் புது என்று ஓதினால் திடுக்க வரணும் குறிப்பாக இந்த காலத்தில் சிராத் அல்லதீன் அண்ணாந்தாலே ஹயரில் மௌதோப் அலகிம் வலான் என்று ஓதினா அழுக வரணும் திடுக்க வரணும் ஏன்னா ஹயரில் மௌதோப் யாரின் மீது நீ கோபம் கொள்ளவில்லையோ அவர்கள் யார் வழிகேட்டுக்குரியவராக தவறான வழியிலே செல்லவில்லையோ அவர்கள் என்று ரெண்டு சாராரை அல்லாஹத்தால் கடைசியாக குறிப்பிடுகின்ற சூரத்துல் பாத்தியாவில் அந்த ரெண்டு சாரார் யார் என்பதாக ரசூல்லாய் சல்லா அலிஸ் சொன்னார்கள் அந்த ஹைரின் மஹூப் என்பவர்கள் யூதர்கள் வலவாலின் என்பவர்கள் நசாராக்கள் கிறிஸ்தவர்கள் என்பதாக சொன்னார்கள் இவங்க தான் வழிகட்டவர்கள் ஆனால் யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய வழியில் பெரும்பாலான முஸ்லீம்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது நான் பார்க்க அவர்களுடைய ட்ரெஸ் நடை பாவனைகள் அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய சொல் செயல்கள் எல்லாவற்றிலும் அவர்களை பின்பற்றி செல்லுகின்றார்கள் நிறைய பேரை பார்க்கும் அது எந்த அளவுக்கு ஆக அரபி மதரசாக்களிலும் கூட இப்பொழுது நுழைந்து விட்டது பழைய முறைகள் பழைய முறைகளை எல்லாம் மாற்றிவிட்டு புதுவிதமான யூத நசாராக்களுடைய முறையை கையாள வேண்டும் படிப்பிலே ஓதி கொடுப்பதிலே குரான் ஹதீஸை கற்றுக் கொடுப்பதிலே என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய ஆகி அது மாதிரி மதரசாக்களை ஆரம்பித்து கொண்டிருக்கின்றனர் என்று சொன்னால் மற்றவர்களை பற்றி என்ன சொல்லுவது ஆக இங்கே சொன்னார்கள் சூரத்து ஹோது ஓதிய பின்னாலே ஓதிய ஓதினாய் சரி அழுகை எங்கே அதில் உள்ள பயம் முன்னிடத்தில் ஏற்படவில்லையே என்ற கருத்திலே ரசூல்லா ரசூல்லாய் சல்லா அலேசல்லம் அவர்களை கனவிலே ஒருவர் பார்த்தால் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் எவ்வளோ பக்திமானாக இருந்தால் கனவிலே நபி அவர்களை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அவருக்கே இந்த நிலை என்று சொன்னால் நம்மை போன்றவர்கள்லாம் எப்படிப்பட்ட நிலை இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்கான இங்கே குறிப்பிடுகின்றார்கள் அதில் சூரத்துல் ஹூது சில விளக்கங்கள் இது மாதிரி நிறைய விளக்கங்கள் சொல்ல ஒவ்வொரு சூறாவுக்கும் இது மாதிரி ஃபஸாயல்கள் சிறப்புகள் இருக்கின்றன அடுத்து அல்லாஹால சொல்லுகின்றான் அலிஃப்லாம் ரா ஓஹ்கிமத் ஆயாத்துஹோ இதனுடைய ஆயத்துகள் இந்த கிதாப் இந்த வேதத்தினுடைய குரானுடைய ஆயத்துகள் உறுதியாக்கப்பட்டவை தீர்க்கமாக்கப்பட்டவை சும்ம ஃபுஷில பிறகு அது விவரிக்கப்பட்டது என்பதாக சொல்லுகின்றான் முதல்ல அந்த ஆயத்து முழக்கம் என்று சொன்னால் எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லாதது என்று சுர ஆல என்ற விளக்கம் சொல்லப்பட்டு முழக்கமான ஆயத்துகள் என்று சொன்னால் சந்தேகத்திற்கு இடமில்லாத வேறு கருத்துக்கள் கொள்ள முடியாத ஆயத்திற்கு முகக்கமாத் என்று சொல்லப்படும் அது மாதிரி ஒஹக்கிமத்து ஆயாத்து இதனுடைய ஆயத்துகள் உறுதியாக்கப்பட்டிருக்கின்றன எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லை சந்தேகத்திற்கு இடமில்லை என்பது மட்டுமல்ல அதற்குள்ளே என்ன விளக்கம் இருக்கின்றது என்பதும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது சும்மா ஃபுஷ் அது விளக்கி தரப்பட்டிருக்கின்றது என்றும் அல்லா குறிப்பிடுகின்றன இந்த உஹக்கிமத்து ஆயாத்துகு அதனுடைய ஆயத்துகள் உறுதியாக்கப்பட்டு இருக்கின்றன தீர்க்கமாக்கப்பட்டு இருக்கின்றன என்பதற்கு கத்தாதார் அலி அல்லாஹாலா அன் அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது ஜொஹலத் முஷ்கமத்தன் குல்லு அல்லா ஹலா வல்லா பாத்தில் இந்த குரானில் உள்ள ஆயத்துகள் அனைத்துமே தீர்க்கமானவை உறுதியானவை அதில் எந்த இடையூறோ தவறான கருத்துகளோ கிடையாது வலா எல் ஹக் வலா ஹலல் இதில் எந்த முரண்பாடும் வராது இடையூறும் ஏற்படாது இந்த ஆயத்தை படித்துவிட்டு இன்னொரு ஆயத்தை படிக்கும் பொழுது இந்த ஆயத்துக்கு அந்த ஆயத்து மாற்றமாக இருக்கின்றதே அங்கே வேறு கருத்து இருக்குது இங்கே வேறு கருத்து இருக்குது என்ற நிலைகளெல்லாம் ஏற்படாது நான் அப்படி இருக்கேன் நிறைய ஆயத்து விளக்கம் சொல்லியிருக்கிறோம் முன்னால் இந்த ஆயத்துக்கும் அந்த ஆயத்துக்கும் நிறைய விளக்கம் கருத்து வேறுபாடு இருக்கும் அதாவது வெளித்தோட்டத்தில் பார்க்கும்போது இதுக்கு அதுக்கு முரண்பாடு தெரியும் ஆனால் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய நேரத்தில் அதில் முரண்பாடு இருக்காது உதாரணமாக ரப்புல் மஷ்ரிக்கை வல் மகரிபி என்று சொல்லுகின்றான் அல்லா தன்னை பற்றி சொல்லும்போது மஷ்ரிக்குடைய கிழக்கு பக்கத்தினுடைய ரப்பு அவன் மேற்கு பக்கத்தினுடைய ரப்பு என்பதாக சொல்லுகின்றான் இன்னொரு இடத்துல சொன்னான் ரப்பொல் மஷ்ரி வல் மகரி ரெண்டு கிழக்கு ரெண்டு மேற்குடைய ரப்பு அப்படின்னு சொல்கிறான் இன்னொரு இடத்துல அல்லா சொல்கிறான் ரப்புல் மஷாரிக்கை வல் மகாரிபி கிழக்குகள் மேற்குகள் பல கிழக்குகள் பல மேற்குகளுடைய ரப்பு என்பதாக சொல்லுகின்றான் எங்கே ஒரு கிழக்குன்னு சொல்கிறான் அப்புறம் ரெண்டுன்னு சொல்கிறான் மூணுன்னு சொல்கிறான் அது என்ன மாறுபாடாக இருக்குது மாறுபாடு கிடையாது இப்போ இந்த நவீன அறிவியல் காலத்தில் உங்களுக்கு தெளிவாக அது தெரியப்பட்டிருக்கும் கிழக்கு அப்படிங்கிறது ஒரு கிழ ஒரு பக்கம்தான் கிழக்கு என்பது வரும் ஆனால் சூரியனுடைய ஓட்டத்தை கவனித்து நம்ம அறிவியல் முறைப்படி கணக்கு முறைப்படி இருபத்தி டிகிரி வரைக்கும் அது சாய்ந்து செல்லுகின்றது மேற்கிலும் கிழக்கிலும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்குறோம் இங்கிறது நேராக தெரியும் சில நேர்களில் கிழக்கை ஒதிக்கும்போது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சாய்வாக தெரியும் ஒலப்பக்கம் தெரியும் சில பேர் இடப்பக்கம் தெரியும் அப்படியே போயிட்டு இப்படி வந்து இந்த பக்கம் இருபத்தி மூன்று அந்த பக்கம் இருபத்தி மூன்று டிகிரிஸ் சாயக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் அப்போ ஒரு காலகட்டத்தில் கோடை காலத்தில் பார்த்தா ஒரு கிழக்கே தெரியும் ஒரு ரெண்டு மாதம் கழித்து ஒரு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கத்தை தெரியும் இன்னும் கொஞ்சம் தள்ளி தெரியும் அது ஒரு கிழக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் தெரியும் கொஞ்சம் தள்ளி தெரியும் இன்னொரு ரெண்டு டிகிரி ஒரு டிகிரி தள்ளி தெரியும் அது ஒரு கிழக்கு இப்படி பார்த்தா பல கிழக்குகள் வரும் அதே மாதிரி பல மேற்குகள் வரும் சரி ரெண்டு கிழக்கு ரெண்டு மேற்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதாவது கோடை காலம் குளிர்காலம் அப்படின்னு வச்சுக்கலாம் அல்லது வலப்பக்கம் இடப்பக்கம் நேராக இருக்கக்கூடிய பகுதியை விட்டு வலப்பக்கம் சாய்வது இடப்பக்கம் சாய்வது வலப்பக்கம் ஒரு கிழக்கு இடப்பக்கம் ஒரு கிழக்கு அதே மாதிரி வலப்பக்கம் ஒரு மேற்கு இடப்பக்கம் ஒரு மேற்கு சூரியன் மறைமுக கிழக்கம் சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்தில் கூட பல பேர் பார்க்க மாட்டாங்க பார்க்கறதுக்குள்ள வாய்ப்பு இருக்காது சூரியன் மறையும் போது பார்க்கலாம் நேராக மறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வலப்பக்கம் சாய்ந்து மறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இடப்பக்கம் சாய்ந்து மறையக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் இதுக்கு விளக்கம் இருக்கின்றது இந்த விளக்கத்தை வைத்தால் அங்கே கருத்து மாறுபாடு கிடையாது வேறுபாடு கிடையாது என்று பொருள் இது மாதிரி நிறைய விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கும்னால் நிறைய சொல்லியிருக்கிறோம் ஆக எந்த விதமான அதற்கு மாற்று மாற்று கருத்துக்கள் மாற்றமான கருத்து வேறுபாடுள்ள ஆயத்துகள் எதுவுமே கிடையாது என்பதுதான் ஒசக்கிமத்து ஆயாத்துகு என்பதனுடைய பொருள் என்பதாக அதில் திபுனா அப்பாஸ் அலி அல்லாஹால்கள் சொல்லுகின்றார்கள் ஒசக்கிமத்து ஆயாத்துகு என்று சொன்னால் லம் என் சஹ்ஹா கித்தாபுன் இந்த குரானுடைய இந்த ஆயத்துக்களை இதற்கு பிறகு வேறொரு ஆயத்து வேறொரு கித்தாப் வேறொரு வேதம் வந்து இதை மாற்றிவிடாது எதுவுமே வேற எந்த சட்டமும் இதை மாற்றாது முன்னால் உள்ள தௌராத்து இஞ்சியிலெல்லாம் மாற்றப்பட்டு விட்டது மாற்றப்பட்டு விட்டதுன்னு சொன்னால் அவங்க மாத்தினாங்க அது வேற விஷயம் குரான் வந்த பின்னாலே தௌராத்திரை சட்டம் மாறிவிட்டது தௌராத்திரை சட்டம் இல்லாமல் ஆகிவிட்டது குரான் வந்த பின்னால் இஞ்சியிலுடைய சட்டம் இல்லாமல் ஆகிவிட்டது என்று மற்றொரு கருத்து ஓஹிக்கும தாயா துகு என்பதற்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது அதனால ஹசனுல் பசதி ரஹமத்துல்லாஹிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆயாத்து பில் வாஜிதி என்பதாக இந்த குரானுடைய ஆயத்துகள் அம்ரு நகி ஏவல் விளக்கல் என்பதை கொண்டு அது உறுதியாக்கப்பட்டது எந்த ஏவல் எந்த விலக்கல் சொல்லப்பட்டு செய்யலாம் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டு அதெல்லாம் உறுதியானது அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது பிறகு அது விபரிக்கப்பட்டது செய்தால் சொர்க்கம் உண்டு செய்யாவிட்டால் நரகம் உண்டு செய்தால் சவாப் உண்டு செய்யாவிட்டால் தண்டனை உண்டு வாயது சொர்க்கத்தை கொண்டு வாக்குறுதி வகீது நரகத்தை கொண்டு எச்சரிக்கை சவாபு சொர்க்கம் கிடைக்கும் என்ற நன்மை இகாப் நரகம் கிடைக்கும் என்ற தண்டனை இதுவெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கின்ற தெளிவுபடுத்தப்பட்டு இருக்கின்றது என்ற ஹசன் பசரி ரஹமத்துல்லா சொல்லி காட்டுகின்றனர் இன்னொரு விளாக்கத்தில் கதாதாரல அல்லாஹால அன் அன்பு அவர்கள் சொல்லும்போது அகக்கமல்லாகு மினல் பாத்திலை சும்மா ஃபஸா பில் ஹலாலி அல் ஹரான் முதல்ல அல்லாஹலா இந்த குரானுடைய ஆயத்துக்களை பாத்திலான கருத்துக்களை விட்டும் தவறான அது ஏற்றுக்கொள்ளப்படாத தவறான கருத்துக்களை விட்டு உறுதியாக்கப்பட்டது எந்த விதமான தவறும் அதை நுழைந்து விடாது அல்லாஹலா குரானில் ஒரு ஆயத்திலே சொல்லுகின்றான் லாயி லாயி ஹில் பாத்திலு மிம்பைனி அதைகோமின் சல்ஃபி அதற்கு முன்னால் முன்னா முன்னால் இருந்தோ பின்னால் இருந்தோ எந்த பாத்தினும் உள்ளே நுழைஞ்சிடாது இதுக்குள்ளே வராது தவறான கருத்துக்களை ஏதோ இதுக்குள்ளே வந்து நுழைஞ்சாது நுழைய முடியாது அது மாதிரி பாத்திலை விட்டும் தவறான கருத்துக்களை விட்டும் வீணானவற்றை விட்டும் தவறான கொள்கையை விட்டும் அல்லாஹத்தாலா இதை உறுதிப்படுத்தியதாக ஆக்கி வைத்திருக்கின்றான் அப்படி உறுதிப்படுத்தியதாக ஆக்கிய பின்னால் ஹலால் ஹராம் என்பதை கொண்டு இதை பிரித்து விவரித்து வைத்திருக்கின்றான் அல்லாஹத்தால் அது விவரிக்கப்பட்டு இது ஹலால் இது ஹராம் என்று தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஹஜரத் முஜாஹித் ரவி அல்லாஹு தாலான்னு ஒருவர் சொல்லுகின்றார்கள் ஓஹக்கிமத்து ஆயாத்து என்று சொன்னால் ஓஹக்மத்து ஜும்லத்தன் சும புயத் பி திக்ரி ஆயத் ஆயத்தின் ஆயத்தின் பி ஜமியமா தாஜி முதல்ல ஒட்டு மொத்தமாக அது உறுதியான ஒரு கருத்தை தெரிவித்தது ஒரு ஒவ்வொரு ஆயத்தும் தெரிவிக்கின்றது பிறகு ஒவ்வொரு ஆயத்தும் மனிதனுக்கு என்ன தேவையோ எதன் பக்கம் மனிதன் தேவை ஆவானோ அதை பற்றி ஒவ்வொரு ஆயத்தையும் விபரித்து கா காட்டுகின்றது அதுதான் சிம்ம ஃபுசிலத்து என்பதனுடைய விளக்கம் என்பதாக சொல்லுகின்றார் அதேபடி நிறைய கருத்துகள் சொல்லப்பட்டு ஏராளமான கருத்துக்கள் இருக்கின்றன அல்லாஹலை இங்கே பொதுவாக குரானை சில இடங்களிலே அது ஆயத்துகள் அனைத்தையும் உறுதி பிடைத்ததாக ஆக்கி வைத்திருக்கின்றான் ஆனால் உறுதி படைத்தது என்று சொல்லும் பொழுது அது வெறுமனே முபுகமாக அதாவது எந்தவிதமான கருத்து விளக்கமும் இல்லாமல் அல்லாஹால ஆக்கி வைக்கவில்லை விளக்கத்தோடு அதனை அமைத்து வைத்திருக்கின்றான் உறுதியாக ஆக்கி வைத்திருக்கின்றான் என்ற கருத்தை சும்ம ஃபுசிலத் என்ற வாய் வார்த்தையின் மூலமாக அல்லாஹத்தலா தெரியப்படுத்துகின்றான் அது விபரிக்கப்பட்டது சரி இது ஹக்கிமத் ஆயா தூ சும ஃபுசிலத் அது உறுதியாக்கப்பட்டது பிறகு விபரிக்கப்பட்டது அது யாரிடத்திலிருந்து வந்தது மில்லது ஹக்கீமின் ஹபீர் ஹக்கீமானவன் ஹபீரானவன் அல்லாஹத்தாலாவுக்கு பேர் சொல்லுகின்றான் தனக்கு அவன் ஹக்கீம் ஞானம் நிறைந்தவன் ஹபீர் எல்லா நிலைகளையும் அறிந்தவன் எல்லா நிலைகளையும் தெரிந்தவன் அப்போ எல்லா நிலைகளையும் தெரிந்தவனான ஞானமுள்ள ஒருவனிடத்திலிருந்து இது உறுதியாக்கப்பட்டது விபரிக்கப்பட்டது என்பதாக பொருளாகும் ஆக அல்லாஹத்தாலா தன்னிடத்திலிருந்து இதை அனுப்பியதை இப்படி சொல்லி காட்டுகின்றான் சரி அல்லாஹ் யார் என்பதற்கு ரெண்டு வார்த்தையும் சொல்லுகிறான் அப்போதான் குரான்ல ஒரு அற்புதமான கருத்துக்களை அல்லாஹத்தாலா விளக்குகின்றான் ஒவ்வொரு ஆயத்தை சில ஆயத்துக்களை முடிக்கும் பொழுது தன்னுடைய பெயரை கொண்டு முடிப்பான் ஹஃபூருர் ரஹீம் அலீமுன் ஹக்கீம் ஹக்கீம் முன் ஹபீர் என்றெல்லாம் அல்லாஹாலா முடிக்கின்றான் எந்த ஆயத்திலேயும் அல்லாஹாலா தன்னுடைய பெயரில் ஒன்றை மட்டும் கொண்டு முடிக்கவில்லை ரெண்டு ரெண்டாக முடிக்கிறான் அவர் சமீ உம் பஷீர் அலீ முன் ஹபீர் பர்ருர் ரஹீம் அலீம் என்றெல்லாம் அல்லாஹு தாலா சொல்லுவோம் ரெண்டு ரெண்டு வார்த்தையை சொல்லுவோம் இதில் ஞானம் இதுக்கு தனியாகவே நூல் எழுதப்பட்டு இருக்கின்றது ஏன் அல்லாஹால இப்படி சொல்லியிருக்கிறான் என்பதற்கு இங்கே அதே மாதிரி ஹக்கி ஹக்கீமுன் ரெண்டு வார்த்தைகளை சொல்லுவோம் ஹக்கீம் என்று ஒரு வார்த்தை ஹபீர் என்று ஒரு வார்த்தையை இந்த குரான் யார் இடத்திலிருந்து வந்தது தெரியுமா வெறுமனே மின் அல்லாஹி அப்படி சில இடங்களில் சொல்கிறான் இந்த இடத்துல மில்லதுன் ஹக்கீம் ஞானம் நிறைந்தவன் இடத்திலிருந்து வந்தது விபரிக்கப்பட்டது என்றெல்லாக சொல்லுகின்றான் அதாவது ஹக்கீமும் ஃபி ஜமீரை அஃலிகி அவனுடைய செயல்கள் அனைத்திலும் நுணு நுணுக்கமான ஞானம் உள்ளவன் நுட்பமான ஞானம் உள்ளவன் என்பதாக பொருள் அதனால தான் ஹக்கீம் என்பதற்கும் ஃபர்ஸ்ட்டு விளக்கம் எழுதும்போது ஃபி ஜமீரை அஃலிஹி அவனுடைய செயல்கள் அனைத்திலும் அவன் ஞானம் நுட்பமான ஞானம் உள்ளவன் எந்த செயலை செய்தாலும் சரி ஒரு மனிதனுக்கு காய்ச்சல் வருது நல்லா இருந்தால் திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சுங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு நுட்பம் தான் அல்லாஹாலுடைய அல்லாஹ் ஹக்கீமாக இருக்கின்றான் என்பதிலிருந்து வந்த ஹிக்மத்தை தான் அவனுக்கு காட்சி வந்திருக்குது ஒரு மனிதனுக்கு நஷ்டம் ஏற்படுது அதுவும் அல்லாஹாலுடைய ஹக்மத்தை சேர்ந்தது தான் அவனுடைய ஞானத்தை சேர்ந்தது அவன் பெரிய ஹக்கீமாக இருக்கின்ற காரணத்தினால் நம்ம ஹக்கீம்னா நம்ம பழக்கத்தில் டாக்டருக்கு சொல்லுவோம் ஹக்கீம்சா வந்திருக்காரு கையை பிடிச்சி பார்ப்பறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹக்கீம் அல்ல அந்த ஹக்கீம் தான் வேற இருக்கார் இங்கே ஹக்கீம்னா ஞானம் நிறைந்தவன் எல்லா செயல்களிலும் அவன் எந்த செயலை செய்தாலும் சரி அதில் ஞானம் இல்லாமல் இருக்கார் ஞானம் எப்படிப்பட்டது நுணுக்கமான நுட்பமான ஞானம் இருக்கு அதை விளங்கிறது ரொம்ப கஷ்டம் அறிவுள்ளவர்கள் நல்ல திறம்பு திறம்படைத்தவர்கள் தான் விளங்க முடியும் நல்ல ஈமான் உள்ளவர்கள் ஈமானிலே பக்குவமானவர்கள் நன்றாக விளங்கி கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஞானம் ஹக்கீம் அதேமாதிரி ஹபீர் என்று சொன்னால் பி அஹவாலி இபாதிகி தன்னுடைய அடியார்களுடைய நிலைகளையெல்லாம் ஹபீர் தெரிந்தவர் அவனுடைய நிலைகள் என்ன இவருக்கு காசு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா இவரை பணக்காரனாக ஆக்கலாமா ஆக்கக்கூடாதா இவரை என்ன நிலையில் வைக்கலாம் இவர் என்ன நிலையில் வைச்சா இவர் ஒழுங்காக இருப்பார் உலகத்தில் அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு தான் தெரியும் ஹபீர் ஏன்னா பாருங்கள் சில பேர் பணக்காரர் ஆக்கிடுறான் இந்தால் மட்டும் பணக்காரராகிறான் நான் பணக்காரனே ஆக முடியல இன்னும்மோ கர்ணம்லாம் போட்டு பார்க்குறேன் நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க அவர் மாதிரி நானும் ஆகணும் அப்படின்னு சொல்லி யாருமே காசு பணம் காசு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க யாரும் கிடையாது எல்லாருமே பணக்காரனாகணும் தான் நினைக்கிறோம் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் டாட்டா அப்படின்லாம் சொல்லி நினைக்கிறான் ஆனால் முடிகிறதில்லை ஏன்னு கேட்டால் ஒ ஒவ்வொரு அடியானுடைய நிலையும் அல்லாஹத்தாலாவுக்கு தான் தெரியும் அவன் அப்படிப்பட்ட தெரிந்தவன் ஹபீர் ஹபீர் என்று சொன்னால் விஷயம் தெரிந்தவன் எல்லா செய்திகளையும் நன்கு அறிந்தவன் நன்கு தெரிந்தவன் என்பதாக பொருள் அப்படிப்பட்டவன் இடத்தின் ஹக்கீம் ஹபீராக இருக்கக்கூடிய அல்லாஹ்விடத்தில் இருந்து இந்த குரானுடைய ஆயத்துகள் உறுதியாக்கப்பட்டது பிறகு விபரிக்கப்பட்டது என்று அல்லாஹத்தாலா சொல்லுகின்றான் எப்படி இந்த இதனுடைய இந்த குரானுடைய ஆயத்துகள் விபரிக்கப்பட்டன உறுதியாக்கப்பட்டன விபரிக்கப்பட்டன எதுக்காக வேண்டி தெரியுமா அதனுடைய அசல் நோக்கம் என்ன தெரியுமா அல்லா இடத்துல நோக்கம் என்ன அல்லாஹ் தாபுது இல்லல்லா இதான் நோக்கம் அடிப்படை அசல் நோக்கமே இது அல்லாஹ் வைத்தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பதற்காக வேண்டி இது சொல்லப்பட்டது விபரிக்கப்பட்டது அல்லாஹ் வைத்தவர் யாரையும் வணங்கக்கூடாது அல்லாஹா முபுது இல் அல்லா அல்லாஹ் இதுதான் அசல் நோக்கம் உகக்கிமத்து ஆயாத்துஹூ சிம்ம ஹுசிலத்து அல்லா தாபுது இல்லல்லா அல்லாவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த ஆயத்துகள் உதி உறுதியாக்கப்பட்டன பிறகு விவரிக்கப்பட்டன என்பதாக பொருள் அல்லாவைத் தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அல்லாவை போன்று யாரையும் ஆக்கக்கூடாது அல்லாவை போன்று வேறு எந்த பொருளையும் ஆக்கக்கூடாது தெய்வம் சிலை தெய்வங்களை மட்டுமல்ல மனிதர்களோ வேறு சக்திகளோ எந்த பொருளையும் ஆக்கக்கூடாது என்பதாக பொருளாகும் அதுதான் லா ஷரீ கலகு வஹ்தஹு லா ஷரீ கலகு என்பதனுடைய தத்துவம் அவன் தனித்தவன் அவனுக்கு எந்த ஒரு இணையும் கிடையாது என்று சொல்லக்கூடிய தத்துவம் அவனை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன் அப்படின்னா அவனை தவிர வேறு யாரையும் நம்ப மாட்டேன் என்னுடைய ரப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அறிவிப்பதற்காக சொல்லுவதற்காக இது அருளப்பட்டது என்று அல்லாஹோல் சொல்லுகிறேன் அல்லா தாவது இல்லல்லா இன்னணி இலக்கும் மின்ஹு நதீரும் உபீன் இப்போ அடுத்து ரசூல்லாய் சல்லா அலி சொல்லாம் அவர்களுக்கு சொல்லுகின்றான் நிச்சயமாக நான் சல்லா அலையம் அவர்களை சொல்ல சொல்லுகின்றான் இன்னணி நிச்சயமாக நான் அது ரசூல்லாசல்லாம் அவர்கள் இலக்கும் உங்களுக்கு மின்ஹு நதீரும் ஒ இந்த குரானை குரானிலிருந்து இந்த வேதத்திலிருந்து அச்சமூட்டி எச்சரிக்கை கூடியவனாகவும் நற்செய்தி சொல்லக்கூடியவனாகவும் நான் இருக்கின்றேன் என்பதாக சொல்லுகின்றான் இப்போ இது அல்லா இடத்திலிருந்து வந்தது அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதையும் அல்லாஹ் தலா தெரியப்படுத்தினான் எதுக்காக என்ன நோக்கத்திற்காக இது விபரிக்கப்பட்டது அதையும் அல்லாஹாலா தெரியப்படுத்தினான் இது யார் மூலமாக அருளப்பட்டது அல்லாஹ் நேரடியாக கொண்டு வந்து கொடுத்தானா இல்லை ஒரு ரசூலின் மூலமாக அந்த ரசூல் எப்படிப்பட்டவர் நசீர் பஷீர் என்ற இரண்டு சிபத்துகளை தாங்கியவர் இன்னணி இலக்கும் நிச்சயமாக நான் உங்களுக்கு மின்கு இதனை அச்சமூட்டி எச்சரிக்கின்றவனாகவும் பஷீர் நச்செய்தி சொல்லக்கூடியவனாகவும் நான் இருக்கின்றேன் என்று ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களை சொல்ல சொல்லுகின்றான் நதியீர் பஷீர் அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் பல தர சொல்லப்பட்டிருக்கு ந யார் அல்லாஹாலாவுடைய கட்டளைகளை ஏற்று செயல்படுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லக்கூடியவன் யார் கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களுக்கு நரகத்தை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவன் என்பதாக பொருளாகும் ஆக நதீர் என்பது தண்டனை சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லுகின்றவர் பஷீர் என்பவர் சவாபு ஜன்னத்து பற்றி உள்ள விஷயங்களை சொல்லக்கூடியவர் இந்த ரெண்டு நிலைகள் உடையவராக ரசூல்லாய் சல்லா அலுவலாம் அவர்களை அனுப்பியாகவும் வேறு பல இடங்களில் அல்லாஹா தல்லா சொல்லி இருக்கின்றார் ஆக வழிபட்டவருக்கு பஷீராகவும் வழிபடாதவருக்கு நதீராகவும் ரசூல்லாய் சல்லா அலுவல் அவர்கள் இருக்கின்றார் அன்னணி இல்லக்கும் இன்னணி இல்லக்கும் நதியீரும் பஷீர் இன்னணி இலக்கும் மின்ஹூ நதியும் பஷீர் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறேன் சரி அடுத்து சொல்லுகின்றான் அனிஸ்தூரப்பக்கும் சும்ம தூபு இலை ஓ அல்லா அல்லா தாபது இல்லல்லா அல்லாவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது இப்படி கேட்டவுடனே ஒருத்தர் நினைக்கிறார் அல்லாவை தவிர மற்ற தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் நினைக்கிறார் அப்படின்னா நான் வணங்குற தப்பு சரி விட்டுறலாம் என்ன பண்ணணும் இப்போ விட்டுறதா இருந்தால் அப்படின்னு அவருக்கு அல்லாஹால சொல்லுகின்றான் யார் விட்டுன்னு நினைக்கிறாரோ அல்லது அல்லாவை தேவையிற யாரும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய மனிதர் என்ன செஞ்சால் அதை விட்டு நீங்கி அல்லாஹை மட்டும் வணங்கக்கூடியவராக ஆக முடியும் அப்படிங்கிறது அல்லாஹால தெரியப்படுத்துகின்றார் அனிஸ்தாஃபிரோ ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி உங்களுடைய ரப்பை உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் இஸ்திஃபார் செய்யுங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் அவன் பக்கமே நீங்கள் தௌபா செய்து மீளுங்கள் என்பதற்காக வேண்டியும் இந்த குரான் இந்த வேதம் உறுதியாகவும் விவரமாகவும் ஆக்கப்பட்டது என்பதும் அல்லாஹாலாவுடைய கட்டளை அப்போது ஒரு ஷிர்க் வைக்கக்கூடிய குஃபரில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் குஃபர்லிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் ஷிர்கிலிருந்து வெளியே வர வேண்டும் சொன்னால் என்ன செய்யணும் இஸ்தே செய்யணும் தவபா செய்யணும் ரெண்டு விதத்தையும் ரெண்டு நிலைகளையும் அல்லாஹால சொல்லிக்காங்க என்ன இஸ்தேகா அவருக்கு எப்படி இஸ்தே குபார் தவபா நம்மள சொல்கிறோம் நீங்கள் எல்லாம் இஸ்தே செய்யுங்க லைத்துல்கதிர் வந்தால் பராத்திர வந்தால் வள்ளிக்கிழமை வந்தால் எல்லாம் நீங்கள் எல்லாம் இஸ்திக்பார் செய்யுங்க தௌபா செய்யுங்க அப்படின்னு நம்மளாம் சொல்கிறோம் அவங்களுக்கு என்ன இஸ்திஃபார் இஸ்திக்பார் அப்படின்னு சொன்னால் மன்னிப்பு தேடுதல் நான் இதுவரைக்கும் உனக்கு இணை வைத்து பாவங்களை செய்து விட்டேன் சிறுக்கை செய்துவிட்டேன் நான் இனிமேல் சிறுக்கையை செய்ய மாட்டேன் என்று சொல்லி அல்லாஹை ஏற்றுக்கொண்டு சிறுக்கை விட்டு வெளியே வந்து விடுவது அதுக்கு பேர் தான் இஸ்திக்பார் அப்படின்னு அப்படி வெளியே வந்த பின்னால் இனிமேல் நான் அந்த பக்கம் போகவே மாட்டேன் அப்படின்னு தௌபாச்சியர் அதுக்கு பேர் தௌபாசம் இஸ்திஃபார் தௌபாவுக்கு நிறைய விளக்கங்கள் பலதெல்லாம் சொல்லியிருக்கிறோம் அதனால் இஸ்திஃபார் என்பது ஒன்று வேறு தௌபா என்பது இன்னொன்று வே வேறு ரெண்டையும் செய்யணும் அந்த ரெண்டையும் செய்ய சொல்லி அல்லாஹால இங்கே சொல்லுங்க நான் ரப்பக்கும் சும்ம தூபு உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்பதற்காக வேண்டியும் அவன் பக்கமே நீங்கள் தௌபா செய்து மீளுங்கள் தூபு தௌபா என்று சொன்னாலும் மீளுதல்ன்னு இருக்கும் அல்லாஹின் பக்கம் மீண்டு வருதல் சிற்கை வெட்டும் குஃபரை வெட்டும் அல்லாஹுக்கு இணை வைப்பதை விட்டு இணையாளர்களை விட்டும் நீங்கி வெளியே வருவது அதை விட்டு நீங்கிட்டு வெளியே வந்துரும் திரும்பி வரும் அப்படி திரும்பி வர வேண்டும் என்றும் என்பதற்காக இந்த வேதம் விவரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக சொல்லுகின்றன ஆக அல்லாஹலா சிற்காளர்கள் யார் இணை வைத்து கொண்டிருக்கின்றார்களோ குபரிலே இருக்கின்றார்களோ அவர்கள் அதை விட்டு வெளியே வருவதற்குரிய வழியையும் அல்லாஹாலா சொல்லி தருகின்றான் விட்டுட்டு வாங்கன்னு பொதுவாக சொல்லலை எப்படி வரணும் எப்படி இருந்தால் வர முடியும் என்பதையும் அல்லாஹாலா தெரியப்படுது அதான் இஸ்திஃபார் தௌபாவின் மூலமாக இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்துடும் சரியுது அவர்களுக்குரியது அதே மாதிரி ஈமான் கொண்ட மக்கள் நம்மை போன்றவர்கள் இருக்காங்க அவங்களுக்கும் இந்த ஆயத்தை பொருத்தமானது அனிஸ்தாஃபி ரப்பக்கும் சும தூபு இலைஹி உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் இஸ்திஃபார் செய்யுங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் அவன் பக்கமே நீங்கள் தவுபா செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வாசகம் நமக்கும் உரியும் பாவங்களை விட்டும் தவபா செய்ய அந்த பாவங்களின் பக்கம் இனிமேல் திரும்பியே போகக்கூடாது மௌத்து வரைக்கும் பாவங்கள் செய்யாதவராகவே வாழவேன் தௌபாவுக்கு மூணு ஷெர்ச் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா எந்த தௌ எந்த பாவத்தை செய்து கொண்டு இருக்கின்றோமோ அந்த பாவத்தை விட்டு விடுவது அந்த பாவம் செய்து விட்டோமே என்பதாக கவலைப்படுவது ரெண்டு மூன்றாவது இனிமேல் அந்த பாவத்தை செய்யாமல் இருப்பேன் என்று உறுதி கொள்வது அஸ்ம என்பது இந்த மூன்றும் தௌபாவுக்குரிய நிபந்தனைகள் அந்த மூன்று நிபந்தனைகளோடு தௌபா செய்தால் அல்லாஹத்தில் ஏற்றுக்கொள்வார் கவலைப்பட வேண்டும் அதில் மிக முக்கியமானது நடுவில் இருக்கக்கூடிய கவலைப்படுதல் ஏன்னா செலன் சொன்னார்கள் அத்தவுபா நதம் தௌபா என்பது கவலைப்படுவதுதான் அப்படின்னு சொன்னார் பாவம் செய்துவிட்டோமே என்று கவலை வந்தாவே ஒரு பெரிய விஷயம் வந்துடுவாங்க பெரிய மாற்றம் ஏற்பட்டுவிடும் மனிதனுக்கு அதனால் இங்கே மூமி நான் அவர்களுக்கும் அல்லாஹலா சொல்லுகின்றான் ஆக நான் இஸ்திக்பார் தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேங்க அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது தௌபாவும் செய்யணும் தௌபா வேறே இஸ்திக்பார் வேறு இஸ்திக்பார் என்பது நாவின் மூலமாக மன்னிப்பு தேடுவது தௌபா என்பது செயல்பாட்டின் மூலமாக மன்னிப்பு தேடுவது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இஸ்திக்பார் என்பது வாய் மூலமாக அஸ்தபிர்வுல்லா அஸ்தபுல்லா அஸ்தபிர்ல்லாஹல் அலி அல்லதீம் அஸ்தபுல்லாஹு அலி அல்லாதீம் அல்லது லா இலாஹில் அலை வா தூபி இலேஹி என்று சொல்லுவது அதே மாதிரி அல்லாஹுமான் தரப்பில் ஆலஹ இல்லான் த என்ற சையது உல் இஸ்திஃபார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வாசகத்தை சொல்லுவது இப்படி அல்லாஹின் பக்கம் அல்லாவுடைய அல்லாவிடத்தில் மன்னிப்பு தேடி வாசகங்களை சொல்லுவதற்கு பெயர் இஸ்திஃபார் ஆனால் சொல்லப்பட்ட இந்த மூன்று நிபந்தனைகளோடு இனிமேல் பாவத்தின் பக்கம் போகவே மாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொள்வதற்கு பெயர் தௌபா என்பதாக சொல் அதனால தான் அதுக்கு மீளுதல் தௌபா என்று சொன்னால் மீளுதல் மீண்டு வருதல் அதாவது சிற்கை விட்டும் குஃபிரின் பக்கம் மீழுதல் என்பது ஒன்று முதல் சொல்லப்பட்டது அதே மாதிரி பாவங்களை விட்டும் நன்மையின் பக்கம் மீண்டு வருதல் நரக வழியின் பக்கம் நரக வழியை விட்டும் சொர்க்கத்தினுடைய வழியின் பக்கம் மீண்டு வருதல் உலகத்தினுடைய பாசாபாசங்களை விட்டும் ஆகிரத்துடைய ஆசைகளின் பக்கம் மீளுதல் உலகங்குள்ள உலகத்தினுடைய பொருள்களை விட்டும் அல்லாஹின் பக்கம் மீளுதல் என்றெல்லாம் பொருள் உண்டு அதற்காக தௌபா என்று சொல்லலாம் சும்மா தூபு இலேஹி அதன் பக்கம் இன்னும் செல்லுடைய கருத்து அனிஸ்தூ ரம் என்று சொன்னால் சின்ன சின்ன பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுவதற்கு பெயர் இஸ்திஃபார் பெரும் பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுவதற்கு பெயர் தௌபா என்று சொல்லப்படும் என்றும் விளக்கம் தருகின்றார்கள் எப்படி பல்வேறு விதம் முன்னால் தௌபாவுக்கு நிறைய விளக்கங்கள் இதே மாதிரி சொல்லப்பட்டு இருக்கின்றன சார் இது அல்லாஹத்தால இந்த தௌபா இஸ்திஃபார் என்பதை மிகப்பெரிய காரணமாக ஆக்கி வைத்திருக்கிறான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு மனிதனுடைய வாழ்க்கை சீராக சிறப்பாக இருப்பதற்கு மிகப்பெரிய காரணமாக ஆக்கி வைத்திருக்கின்றார் இன்றைக்கு உலகத்தில் நம்ம பார்க்குறோம் முஸ்லிம்கள் தாக்கப்படுகின்றார்கள் அழிக்கப்படுகின்றார்கள் அவர்களுக்கு இடையூறுகள் ஏற்படுகின்றன என்றெல்லாம் சொல்லுகின்றார்களே இதுக்கெல்லாம் காரணம் வந்து பாவங்கள் தான் இல்லையா அல்லாஹல குரானில் தெளிவாக சொல்லுகின்றார் என்ன அதான் மாசா முசீபத்தின் பபிமா கசபே கசபத்தை தீக்கும் எந்த துன்பம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் சரி அது உங்களுடைய கைகள் செய்த பாவங்களின் காரணமாகத்தான் என்று அல்லாஹா சொல்லுகின்றான் ஆனால் யாஃப்வான் கசீர் ஏராளமான பாவங்களை மன்னித்து விடுகின்றான் அவன் மன்னிக்கப்பட்ட பின்னால் மீதி இருக்கக்கூடிய சிற்சில பாவங்களுக்காக வேண்டி இந்த மாதிரி தண்டனைகளை ஏற்படுத்துகின்ற நிகழ்ச்சிகளை ஏற்படுத்துகின்றான் அடுத்தவரின் மூலமாக மூலமாக தாக்கப்படுவது அடுத்தவருடைய எழிச்சொல்லுக்கு பழி சொல்லுக்கு ஆளாவது அடுத்தவரின் முன்னாலே அதாவது மற்ற சமூகத்தாரின் முன்னால் சிலைகளை வணங்கக்கூடியவர் மிகப்பெரிய கேவலமானவர்கள் ரொம்ப கேவலமானவர்கள் சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்கள் கேவலமான மனிதர்களுக்கு முன்னால் போய் இவர் கேவலமானவராக நிற்கிறார் கையை கட்டிட்டு எனக்கு ஒரு கொஞ்சம் இடம் கொடுங்க கொஞ்சம் இடத்த ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கையை கட்டி நிற்கிறான் இடம் ஒதுக்கி எடுக்க இடத்த ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இடம் இவருடையது அவர்கிட்ட கொடுத்து போட்டு ஒதுக்கி கொடுக்கணும்னு நிற்கிறான் அப்படின்னு சொன்னால் பாவங்களின் காரணமாக அடுத்த வருடத்தில் சரணடைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் காபிர்களுக்கு முன்னால் சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹல்லா குரான்னு சொல்லுவேன் பலவிதமான வாசகங்களை கொண்டு பெரிய அநியாயக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறான் பெரிய ஃபசாதுகள் முஃசிதுகள் அதாவது குழப்பம் விளைவிப்பார்கள் என்பதாக சொல்லுகின்றான் பெரிய தண்டனைக்குரியவர்கள் என்பதாக சொல்லுகின்றான் இப்படியெல்லாம் பலவிதமான வாசகங்கள் சொல்லப்பட்டிருக்கேன் சிரிக்க வைக்கக்கூடிய காப்பிர்களை பற்றி அவர்களுக்கு முன்னால் மூமினாக இருக்கக்கூடிய தலை நிமிர்ந்து நிற்க வேண்டிய ஒரு மனிதன் குனிந்து நிற்கிறான் அப்படின்னு சொன்னால் இவனுடைய பாவங்கள் காரணம் என்ன செய்யணும் அந்த குனிதல் ஏற்படாமல் இவருட் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் சொன்னால் இந்த ரெண்டு நிபந்தனையும் நிறைவேற்றினேன் இஸ்திஃபார் தௌபா என்பது வர வேண்டும் அல்லா தலை அதை தெளிவாகவே சொல்லுகின்றான் அப்பகும் சும்ம தூபோ இலேகி இப்படி நீங்கள் இஸ்திஃபார் செய்த தவபா செய்தால் யோ மத்தியும் மதான் ஹசனா ரொம்ப அழகான சுகமான வாழ்க்கையாக உங்களை வாழச் செய்வார் அல்லாத்தான் சுகமான வாழ்க்கை கிடைக்கும் யார்ட்டையும் போய் அடிமையாக இருக்க வேண்டியதில்லை யாருக்கும் தலை குனிய வேண்டியது தன்னை வணங்க வேண்டியதில்லை இவர் அல்லாவுக்கு அல்லாவத்தவரும் இவர் யாருக்கும் வணங்க மாட்டேன் அப்படின்னு லா இல்லாக இல்லல்லான்னு சொல்லிவிட்டு அடுத்தவர் முன்னால் போய் வணங்குறார் தலை வணங்குறார் பார்க்குறேன் நான் நிறையா ஆனால் பெருமையாக பேசிக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது நம்ம இப்படி சொல்கிறோன்னு வச்சிங்க அப்போ இவர்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு நாள் தன்னை வணங்கக்கூடிய தன்னை பெருமையாக பேசிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது எல்லாம் சொல்லுமத்தியாவுக்கும் மதா அன் ஹசனா உங்களை அழகான சுகமாக உங்களை சுகம் செய்வான் வாழச் செய்வான் இன்னொரு தெளிவாக எல்லாம் சொல்கிறாங்களே நம்மளா சொல்லியிருக்கலாம் மண் ஆமில சாதிஹன் மின்சக்கின் ஃபையா எவர் ஒருவர் நற்செயலை செய்து ஆனோ பெண்ணோ யாராவது ஒருவர் யானா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நற்செயலை செய்து அவர் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நற்செயலை செய்வாரேயானால் அவரை இனிமையான வாழ்க்கையாக நாம் வாழச் செய்வோம் ஹயாத்த தையுமா அங்கே சொல்றோம் அழகான இதை விட வார்த்தை இங்கே மதான் ஹசனா சுகமான அழகான சுகமாக சுகம் பெறச் செய்வோம் உங்களை உங்களை அப்படின்னா சொல்றாங்க இங்கே நேரடியா சொல்றாங்க மத்தியழுக்கும் உங்களை சுகம் பெறச் செய் அவன் சுகம் பெற செய்வான் மதான் ஹஸனா அழகான சுகமாக சுகம்பெறச் செய்வான் இலா ஆஜலி முசம் சுகம் பெற செய்வானோ ஆகிரியத்தில் அல்ல இது சொற்க உலகத்தில் தான் உலகத்துக்குள்ளே ஏன்னா எல்லா தப்சியிலையும் இளத்யா பித் துன்யா என்று எழுதப்பட்டிருக்கு உலகத்திலேயே சுகம்பெற செய்வானோ நீங்கள் செய்ய வேண்டிய ரெண்டே ரெண்டே விஷயம் தான் ஒன்று இஸ்திஃபார் செய்யணும் இன்னொன்று தவுபா செய்யணும் அப்படி செஞ்சு எல்லா பாவங்களையும் விட்டு நீங்கி சுத்தமாக ஆயிட்டீங்க உங்களுக்கு உலகத்திலேயே சுகமான வாழ்க்கை உண்டு என்று சொல்லுவேன் எது வரைக்கும் இலா அஜிலி முசம்மா குறிப்பிட்ட ஒரு தவணை வரைக்கும் இந்த இலா அஜிலி முசம்மாங்கிறது எதை தெரியப்படுத்துகின்றது என்று சொன்னால் இவ் மத்தியும் மத்தான் ஹசனாங்கிறது உலகத்தில் தான் அப்படின்னு தெரியப்படுத்துது அது ஆசிரியத்தில் மௌத்துக்கு பின்னால் இல்லை மௌத்துக்கு முன்னால் கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப அற்புதமான ஆயத்துங்க இது முஸ்லீம்கள் சிந்திக்க வேண்டிய ஆயத்து முஸ்லிம்கள தலைவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டிய ஆயத்து முஸ்லீம்களை வழிகாட்டுகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டிய ஆயத்து இதெல்லாம் விட்டுட்டு வேறு விதமான ஏதாவது ஒரு காரண காரியத்தை தேடிக்கொண்டு அலைகின்றார்கள் மக்கள் அப்படி செஞ்சால் நல்லா இருக்கு இப்படி செஞ்சால் இருக்குது இப்படி போனால் அவள் அவரை போய் பார்த்தா கிடைக்கும் இவரை போய் பார்த்தா கிடைக்கும் அவர்கிட்ட போய் சொல்லும் தருணா நடத்தினா நல்லா இருக்கும் இது பேரணி நடத்தினா நல்லா இதெல்லாம் கிடைக்கும் நமக்கு உரிமைகள் கேட்டு போராடுவோம் போரா இவற்றை இருக்கிறது ஊழல் நிறையா இருக்குது இஸ்திஃபார் தௌபாவுக்குரிய ஏராளமான விஷயங்கள் பாவங்கள் நிறைய கூஞ்சி கிடக்குது ஏராளமான பாவங்களையும் அழுக்குகளையும் வச்சுக்கிட்டு இவர் போய் தருணா பண்ணுறதுனால பேரணி நடத்துறதுனால உரிமைகளை கேட்கறதுனால என்ன வந்துட போகுது எதுவும் வராது எதுவும் கிடைக்காது அப்படிங்கிறது அல்லாத்துல இந்த ஆயத்தின் மூலமாக தெரியப்படுத்துகிறான் அவங்களுக்கு சொல்லணும் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு சொல்லணும் அவங்களுக்கு தெரியணும் சரி இவன் மத்தியும் மற்றான் நசுனா இடஒதுக்கீடு வேணுமா இஸ்திஃபா தௌபாச்சிங்க அப்படின்னு நூஹலை இஸ்லாத்துலேயும் சம்பவத்தில் சொன்னமா இல்லையா அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கு நிறைய விஷயம் മുഅ്മിനുകളേ സുന്നാ ന തങ്ങളുടെ മക്കളേ ഫഖുൽ തസ്തു വഖുൽ തുസ്തഗ്ഫിറു റബ്ബകും ഇന്നഹു ഇൻനഹു ഖാനാ ഗഫാറ യുരിസിലിസ് സമാഇ അലൈക്കും മിദ്റാറ വയുംദിദുക്കും ബി അംവാലിം ബനീന വയിജഅലുക്കും ജന്നാതി വയിജഅലുക്കും അൻഹാർ ആ അവൻ ரொம்ப മണിക്ക கூடியவனாக இருக்கின்றான் മഴയെ പേஞ்சிเฉളിപ്പாக ആгрыതെ കൊണ്ട കുട്ടികളെเฉളിപ്പாக இருக்கிறது എല്ലാവിധமானเฉളിപ്പാറ നിലകളും തൗബ ചെയ്ഞ്ഞ കടച്ചിറം ആകുന്ന நீங்கள் குல்திஸ்தூர் ரப்பக்கும் உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் மன்னிப்பு தேடுங்க என்னஹூக்கான கஃபாரா அவன் ரொம்ப மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு நூஹ் அலை இஸ்லாமர்கள் இதெல்லாம் சொல்லுகின்றார்கள் உங்களுக்கு குழந்தை வேண்டுமா தௌபாச்சியங்க இஸ்திஃபார் செய்யும் உங்களுக்கு சுகமான வாழ்க்கை வேண்டுமா அதாவது தோட்டம் துறவுகள் செழிப்பாக இருக்க வேண்டுமா அப்படின்னா மழை பெய்யணுமா தௌபாச்சியங்க இஸ்தி ஹபர் செய்யும் ஏன்னா மழை பெய்யறதுக்கு சரித்தது தானே நிபந்தனை இஸ்தி மழை பெய்வதற்காக வேண்டி தொழு வருது அப்படின்னு இஷ்திஃபார் தொழுகே சில செலவு தொழுது மழை இல்லை என்று சொன்னால் தொழ வேண்டும் ரெண்டு ரக்காயத்தை தொழுக நல்லா தலை திறந்த வெளியில் போய் மக்கள் எல்லாம் ஒன்றா கூடி அந்த ம இங்கிருந்து ரொம்ப பணிவாக பாவ மன்னிப்பு கொண்டு போய் எல்லாரும் சேர்ந்து பாவ தேடும் இஸ்திர்ஃபார் செய்யும் பாவ தேடி தௌபா செய்து அதுக்கு பின்னால் ரெண்டு ரக்காயத்தை தொழுக வச்சு ஒரே மாம் தொழ வச்சு பிறகு தொழுகை முடித்து துவா கேட்டால் மழை பெய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதுல செல்லா ரசத்துடைய காலத்தில் அது மாதிரி செஞ்சாங்க மழை பெஞ்சிச்சு அதுக்கு பின்னால் சஹாபாக்குடைய காலத்திலையும் பெய்தது அதில் துமரில் எல்லாவுடைய காலத்தில் அது மாதிரி செஞ்சாங்க பெய்தது மற்றவருடைய கால நிறைய வரலாறு நிறைய பார்க்குறோம் ஆனால் இப்போ இப்போ மழையை தேடி தொழுகிறாங்க மழைக்கா வேண்டி தொழுகிறாங்க மழையே வர்றதில் இருக்கிற மழையும் போய்டும் காரணம் என்னன்னு கேட்டால் செஞ்சது சரியில்லைன்னு அறுத்தான் இப்போ மழை தொழுகைக்கு நிபந்தனையே என்ன கேட்டால் தௌபா செய்ய வேணும் இஸ்திஃபார் செய்ய வேணும் இனிமேல் பாவமே செய்ய மாட்டேன் ஹராமே செய்ய மாட்டேன் ஹலாலான வாழ்க்கையாக நான் வாழ்வேன் என்பதாக உறுதி எடுத்துக்கொண்டு அதுக்கு பின்னால் அல்லாவுக்கு ஒரு தக்மீர் கட்டினார்னா மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் எல்லாம் நிறைச்சி வச்சுக்கிட்டு தீமைகளெல்லாம் நிறைய இருக்குது இவர் போய் தொழ வச்சாரு தொழுதாரு அப்படின்னு சொன்னால் எதுவும் கிடைக்க அதே அங்கு நூஹ் இஸ்லாம் அவர்கள் சொல்லுகின்றார் அல்லாஹால மழையை தொடர்ந்து அனுப்புவான் உங்களுக்கு பொருளாதாரத்தையும் குழந்தைகளையும் செழிப்பாக வழங்குவான் நிறைய கொடுப்பான் அல்லாஹாலா வேஜால் இல்லக்கும் ஜன்னாத்தின் வேஜா இல்லக்கும் உங்களுக்கு தோட்டம் துறவுகளையும் ஆறுகளையும் ஓடச் செய்வான் தோட்டம் துறவுக்கு தேவையான தண்ணீர் பாசனம் அந்த வசதி அல்லாத்தாலா உங்களுக்கு செஞ்சு கொடுப்பான் என்று அல்லா தாலா நூஹாலிஸ்லாம் சொன்னதாக சொல்லுகின்றார் அல்லாவுடைய உத்தரப்படி தானே சொன்னாங்க அவங்க அதனால் இங்கே அல்லாஹ் சொல்லுகின்றான் அனிஸ்தோ ரக்கும் சும்ம தூம்பு இலகி உமத்தியழக்கும் மத்தான் ஹசனா அழகான சுகமாக உங்களை சுகம் செய்வான் இலா அஜல குறிப்பிட்ட ஒரு காலம் வரைக்கும் குறிப்பிட்ட காலம் அஜல முசம்மா என்பது மௌத்து வரைக்கும் அப்படின்னு அறுத்தம் அல்லது மௌத்து வரைக்கும் சுகமாக வரைச்சி பண்ணால் அப்புறம் கபருக்கு போனால் அப்போ சுகம் கிடைக்காத அதனால இலா அஜலே முசம்மா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் கேட்டா கியாமத்தினால் வரைக்கும் இன்னொரு அர்த்தம் கேட்டா சொர்க்கத்தில் நுழையிற வரைக்கும் உங்களை அப்போ சொர்க்கத்தை போயிட்டா அப்புறம் சொகம்தானே அதுக்கு பின்னால் கவலையே கிடையாது அதனால சொர்க்கத்தில் நுழையும் வரைக்கும் யுமத்தியாக்கும் மத்தான் ஹசனா அப்படின்னு அடுத்தது இலா அஜலே முசம்மாங்கிறதுக்கு மூன்று நாள் கருத்து சொல்லப்பட்டிருக்கு ஒன்று மௌத்து வரைக்கும் இன்னொன்று கியாமத்து நாள் வரைக்கும் அப்படின்னு சொன்னா அப்ப கபூருடைய உலகத்திலும் ஆலமு பருசுகளையும் சுகமா இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் பிறகு கியாமத்து நாள் அப்படின்னு சொன்னா மஷன் மைதானத்தையும் சுகமா இருப்பாரு அதுக்கு பின்னாலும் சொர்க்கம் போற வரைக்கும் சுகமா இருப்பாரு அப்படின்னு இந்த இடத்துல இன்னொரு கருத்து ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தர் சந்தேகத்தை கலப்புறாரு ஒருத்தர் சொல்றாரு தௌபா இஸ்தி செஞ்சா சுகமா இருக்கணும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றான்னு ஆனா ரசூலாய் சல்லா அலிஸ்லாம் சொன்னாங்களே அத் துன்யா சிஜிது அப்படின்னு சொல்லிட்டு துனியா உலகம் இருக்குதே மூமியன்களுக்கு சிறைச்சாலை அப்படின்னு சொன்னாங்களே சிறைச்சாலையில் சுகமாக இருக்க முடியுமா கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்கணும் அப்போ சிறைச்சாலைன்னு சொன்னாங்களே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் சிறைச்சாலை அப்படின்னு சொன்னால் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணுங்கிற அர்த்தமில்ல இப்போ உள்ள சிறைச்சாலையெல்லாம் பார்க்கணும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதில் வேற ஏ கிளாஸு பி கிளாஸு அப்புறம் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க அதில் அதில் வெளியே இப்போ இப்போ உள்ளே இருக்கிற கைதிகளுக்கெல்லாம் வெளியே இருந்தாலும் சாப்பாடு போகக்கூடாது அங்கே தான் சாப்பாடு போடுவாங்க ஆனால் சில கைதிகள்லாம் அரசியல் கைதிகள்லாம் போகிறாங்க வெளியே இருந்து எல்லா வீட்டில் சாப்பாடு எல்லாம் கொண்டு போகலாம் அவரெல்லாம் அப்படி அவரும் உள்ளே இருப்பார் அவ்வளோதானே தவிர வேறு வித்தியாசம் ஒன்றும் கிடையாது வெளியே இருக்கிறவரும் உள்ளே இருக்கிறார் அவ்வளோ கொஞ்சம் நாளைக்கு இருப்பார் அவர் போய்ட்டு வந்தோடனே அவர் பெரிய தியாகியாக கருதப்படுவார் அவருக்கு பெரிய வரவேற்புகள்லாம் நடக்கும் இதெல்லாம் நம்ம பார்ப்போம் அப்போ அவருக்கு சிறை அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டால் சொர்க்க அவருக்கு வெளியே இருக்கிறத விட ரொம்ப வசதியாக இருப்பார் இப்போ நிறைய பேர் அப்படியே சொல்கிறாங்க ஏன்னா இந்த சிறைச்சாலைகளுக்கு போயிட்டு வரக்கூடிய த பெரிய இடம் அல்லது அல்லது தண்டனை கொடுப்பதற்கான இடமும் இடம் இப்போ நம்ம கேள்விப்படுறோம் கஞ்சா வைக்கிறான் இது வைக்கிறான் மது வைக்கிறான் கைதிகள் எல்லாம் விற்கிறாங்க போலீஸ்காரும் பாதுகாக்கக்கூடிய ஆள் வாங்க எல்லோரும் போட்டிருக்கு பேப்பரில் போட்டிருக்கிறதா நமக்குன்னு தெரியுது போனோம் அது மாதிரி ஒரு இடமா இருக்குது இங்கே சிஜனல் மூமீன் மூமீன்களுக்கு சிறைச்சாலை அப்படின்னு சொன்னால் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை கட்டுப்பாட்டோடு இருப்பார் அப்படின்னு அர்த்தம் கட்டுப்பாடு இப்போ சிஜனில் சிறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டுப்பாடு வெளியே போக முடியாது அவர் இஷ்டத்துக்கு போக முடியாது பீச்சுக்கு போகிறது அங்கே போகிறது ஊருக்கு போவது இங்கேயிருந்து திருநெல்வேலிக்கு போகிறது கோயம்புத்தூருக்கு போகிறது அப்படிலாம் முடியாது ஒரு அவர் அங்கேயே தான் இருப்பார் கட்டுப்பாட்டோடு இருப்பார் எல்லா சாப்பாடும் கிடைச்சிருக்கு அது மாதிரி கட்டுப்பாடோடு சிறைச்சால இருக்கிறவரை போன்று இருப்பார் என்பதாக கருத்தாது ஆனா உண்மையிலேயே ஒரு மூமின் என்று சொன்னால் மிக கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால் கொஞ்சம் சிரமப்பட்டுதான் சிரமம் இல்லாமல் செய்ய முடியாது சிரமப்பட்டுதான் அந்த சிரமம் எப்பொழுது நீங்கும் எப்போ சிறையில் இருந்து விடுதலை பெறுறாரோ அப்போ தான் நீங்க உலகம் என்ற சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பெறுவது எப்பொழுது மவுத்து என்பவர் வரும்பொழுதுதான் மவுத்துங்கிற ஒரு விடுதலை வரும்பொழுது இவர் சிறைச்சாலிருந்து விடுதலை ஆகி விடுவார் அப்படி அப்போதான் அவருக்கு ஆர்டர் கிடைக்கும் விடுதலைக்குரிய ஆர்டர் சரி இவ் மத்தியும் மத்தான் ஹசனா என்பதற்கு இன்னும் சிலருக்கு இப்படி கருத்து சொல்லுகின்றார்கள் உங்களை அழகான சுகமாக அவன் சுகம் செய்வான் சுகமாக வாழச் செய்வான் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா ரொம்ப ஆடம்பரமாக ஆட படாடோபமாக வாழ்றது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல அதுக்கு கட்டுப்பாட்டோடு வாழக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹல்ல ஏற்படுத்துவான் கனாழ்த்தி என்ற நிலையை ஏற்படுத்துவான் என்று அசுலம் போதும் என்ற மனப்பான்மையோடு வாழ்வான் நம்ம சொல் ரசூல்லாஸ் சொன்னாங்க யாருக்கு அதிகமான பொருள் இருக்கின்றதோ அவர் பணக்காரர் அல்லர் அவர் பணக்காரர் அல்ல நிறைய பொருள் இருக்கக்கூடியவர் பணக்காரன் நம்ம நினைச்சிட்டு இருக்க அவர் பணக்காரர் அல்ல போதும் என்ற மனம் யாரிடத்தில் இருக்கோ அவர்தான் பணக்காரர் அப்படின்னு சொன்னார் அதனால போதும் என்ற மனம் இருந்தால் அவருக்கு எல்லா விதமான சுகமும் கிடைத்துவிடும் போதும் என்ற மனம் இருப்பதுதான் இவ்மத்திய மத்தான் ஹசனார் என்பதனுடைய விளக்கம் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது ஏன்னா போதுமென்ற மனம் கிடைத்துவிட்டால் அதாவது இருப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வது எது கிடைத்ததோ அதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வது என்பது ஏற்பட்டுவிட்டால் இல்லாததின் மீது கவலை வராது இல்லாத பொருளை பற்றி கவலை நமக்கு இது இல்லையே அப்படின்னு கவலை அல்லாஹால சொல்லுகின்றான் அல்லாஹால செய்தால் உங்களுக்கு அழகான சுகமாக உங்களை சுகம் பெற தவணை வரைக்கும் த்தி அவன் கொடுப்பான் ஜி பவலின் ஒவ்வொரு ஃபதில் உடையவருக்கும் அஹு தன்னுடைய பதிலை கொடுப்பான் என்ன அப்படின்னா அப்படிங்கிறது இதே மாதிரி பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு நிறைய விளக்கங்கள் எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நல்ல செயல் உடையவருக்கும் உயிரிட்டும் நல்ல செயல் சாலியான அமல் சொன்ன பாருங்க அதுக்கு பேர் பதில் என்று அல்லாஹால இந்த இடத்துல சொல்லுகின்றான் பதில்ங்கிறது ரிசுக்குன்னு அர்த்தம் இருக்குது சிறப்பு அர்த்தம் இருக்குது பல அர்த்தங்கள் இருக்கின்றன குல்லசி பகுதின் உடைய ஒவ்வொருவருக்கும் அதற்குரிய அல்லாஹால பகுலகு அப்படின்னா அவனுடைய பிரதிபலனை அவனுடைய சவாபை நன்மையை அப்படின்னு அப்போ பகுலகு அப்படிங்கறது என்ன கருத்து வரும் சொர்க்கத்தை தருவான் தன்னுடைய ரகமத்தை தருவான் தன்னுடைய திரு பொருத்தத்தை அல்லாஹால தருவான் என்பதாக பொருள் அதாவது முதல் பகுல் இருக்குது அதுக்கு அமலி என்று அர்த்தம் என்று அர்த்தம் ஒவ்வொருவருக்கும் நல்ல செயலுடைய சொர்க்கத்தை தருவான் என்பதாக பொருளம் என்பதற்கு இந்த உலகத்திலே ஒரு மனிதன் செய்கின்ற நல்ல செயல்களுக்கு அல்லாஹாலா தன்னுடைய பதில் தன்னுடைய கருணையை தந்து தன்னுடைய ரகமத்தை பொழிந்து அந்த நல்ல செயல்களை தொடர்ந்து செய்யக்கூடிய அதிகமாக செய்யக்கூடிய சூழ்நிலை அல்லாஹால ஏற்படுத்துவார் என்பதால் அவளை சாரி ஒருத்தர் செய்கிறார் வச்சுங்க தொடர்ந்து செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அதுல பக்தியோடு செஞ்சால் அல்லாஹால என்ன பண்றான் அதை மேல் மேலும் அதிகமாக வளர்த்து கொடுக்கின்றான் அதிகமாக அதை செய்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹாலா உண்டாக்கி விடுகின்றான் பதுலகு அப்படிங்குறது தன்னுடைய கருணை அப்படிங்கிறதுக்கு வேறு விதமான பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன நல்ல செயலுடைய ஒவ்வொருவருக்கும் தன் புறத்தில் ரஹமத்தை வழங்குகின்றான் தன்னுடைய நிம்மதியை அல்லாஹாலா வழங்குகின்றான் தூமீனச் சகீனச் ரஹ்மத் என்றெல்லாம் அதற்கு பொருள் செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது அல்லாஹுடைய பேருதவி யார் நல்ல செயல்களை செய்கின்றாரோ அவருக்கு அல்லாஹால தன்னுடைய பேருதவியை கொடுக்கின்றான் என்பதாக தௌஃபீக் என்பது கிடைத்தால்தான் நல்ல செயல்களை செய்வதற்குரிய வாய்ப்பை மனிதன் பெற்றுக் கொள்ள முடியும் அல்லாஹுடைய வேணும் அப்படின்னு சொல்லாம இல்லையா இல்லாமல் எதையும் செய்ய முடியாது அது அல்லா தாலா கொடுப்பான் இஸ்தி செய்தால் என்ற கருத்தும் என்பது ஒரு பாக்கியம் இரண்டாவது என்பது இன்னொரு கருத்து அப்பாஸ்லி அல்லா தாலா சொல்லுகின்றார்கள் இங்கே ஒவ்வொரு பகுல் உடையவருக்கும் நல்ல அமல் உடையவருக்கும் அல்லாஹால தன்னுடைய கருணையை தருகின்றான் என்று சொன்னால் எவர் ஒருவர் அவருடைய நன்மைகள் அதிகமாகின்றனவோ நன்மைகளை அதிகமாக செய்கின்றாரோ பாவங்களை விட தீமைகளை விட அதிகமாக நன்மைகளை செய்கின்றார் அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார் என்பதற்கு இந்த ஆயத்தை நல்ல செயல் உடைய செய்தால் அதிகமாக செய்ய வேண்டும் என்ற கருத்து இதற்குள்ளது அதிகமான தீமைகளை செய்கின்றார் போய்விடுவார் எவருடைய நன்மைகளும் தீமைகளும் சமமாக இருக்கின்றன அவர் ஆர் ஆஃப் என்ற இடத்துல இருப்பார் சொர்க்கத்துக்கும் போக முடியாது நரகத்துக்கும் போக மாட்டார் ஆனால் கடைசியில் சும்மா எது சூழ்நிலை சென்னா சூரத்தில் ஆர் ஆஃபில் விளக்கம் தந்திருக்கும் அவர் கடைசியில் சொர்க்கத்துக்கு போயிடுவார் ஆனால் கொஞ்ச காலம் அந்த ஆர் ஆஃப் என்ற இடத்துல இருப்பார் அதுவும் ஒரு வேதனை தான் இருக்குது அதுவும் ஒரு தண்டனை தான் சொர்க்கத்துக்கும் போக முடியல நரகத்துக்கும் போக முடியும் போக மாட்டார் இவர் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ரசூல்லாய் சல்லாஹலை அவர்கள் சொன்னதாக அதிர்தி பிரம்ம சோதர் அலி அல்லாஹால அவர்கள் சொல்லுகின்றார்கள் மண் அமில சையாத்தன் குத்திபத்துலயா எவர் ஒரு ஒரு தீமையை செய்தால் அவருக்கு ஒரு தீமை தான் எழுதப்படும் பதிவு செய்யப்படும் ஒரு தீமைக்கு ஒரு தீமை சொல்லியிருக்கோம் ஒமன் அமில ஹசனத்தன் குத்திபத்துல ஹசராஜ் எவர் ஒருவர் ஒரு நன்மையை செய்தால் அவருக்கு பத்து நன்மைகள் எழுதப்படும் பதிவு செய்யப்படும் உலகத்தில் ஒரு தீமையை ஒருவர் செய்கின்றார் ஒரு தீமையை செஞ்சார் அந்த தீமைக்கு அல்லாஹால ஒரு தண்டனை கொடுத்தார் ஏதாச்சும் ஒரு தண்டனை ஏற்படுத்த அந்த தீமையை அழிப்பதற்காகவே ஒரு தண்டனை ஏற்பாகவே எந்த துன்பம் ஏற்பட்டாலும் அந்த துன்பத்திற்காக வேண்டி ஒரு பாவம் அழிக்கப்படுகின்றது பாவங்கள் அழிக்கப்படுகின்றன என்பது அல்லாஹ் ரசூல்லா சலாஹம் சொல்லி தந்த ஹதீசனுடைய கருத்து நேரம் எந்த எந்த தீமை துன்பம் நடந்தாலும் சரி ஒரு மனிதனுக்கு தலைவலிக்குது காய்ச்சல் அடிக்குது காயம் ஏற்பட்டுச்சு அடிபட்டுச்சு ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்பட்டுச்சு எல்லாம் துன்பம்தான் இந்த துன்பங்களுக்கு அல்லாஹால பாவங்களை போக்கிவிடுகின்றான் அதை சொல்லுகின்றார்கள் பையன் செய்ய அல்லத்தி காலத்து அமிலியா உலகத்திலே அந்த மனிதன் செய்த ஒரு தீமைக்கு தண்டனை கொடுக்கப்பட்டால் ஏதாச்சும் ஒரு தீமையை செஞ்சா அதுக்கு தண்டனை கொடுத்த பக்யத்துலகு அசுரஹராஜ் இந்த தீமையை செய்ததுனால அந்த தீமையை செஞ்சான் தீமைக்கு பதிலாக அல்லாத்தலா என்ன பண்ணிட்டோம் ஒரு தண்டனையை கொடுத்தான் ஏதாச்சும் ஒரு ஒரு துன்பம் ஏற்பட்டுச்சு அந்த துன்பம் ஏற்பட்டதுனால் அந்த தீமை அழிஞ்சு போச்சு இப்போ இருக்கிறத என்ன இருக்குது உதாரணமாக ஒரு மனிதன் ஒரு ஒரு நன்மையை செய்கிறான் அதை மட்டும் வச்சுங்க ஒரு ஒரு நன்மை ஒருத்தன் செய்கிறான் பத்து நன்மைகள் எழுதப்பட்டுச்சு ஒரு பாவத்தை செஞ்சான் ஒரு ஒரு பாவம் எழுதப்பட்டுச்சு ஏதாச்சும் ஒரு புஷீபத்தை அவனுக்கு ஏற்பட்டுச்சு பாவம் அழிக்கப்பட்டது இப்போ என்ன இருக்குது மீதி பத்து நன்மைகள் அப்படியே பாக்கி இருக்குது அது சொல்கிறாங்க பக்யத் லஹு அசுரஹசனாஜ் அவனுக்கு அந்த அசுரஹசனாஜ் பத்து நன்மை இருக்கு பாருங்க அது பாக்கியாக இருக்குது இப்போது அடுத்து ஒரு ஒரு தீமையை செஞ்சான் அந்த மனிதன் அடுத்து ஒரு தீமையை செஞ்சான் என்ன ஆகும் ஒரு எழுதப்படும் அந்த ஒரு தீமை ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால் அழிக்கப்படும் அப்புறம் பத்து பாக்கி இருக்கும் இப்படியே அந்த மனிதனுக்கு மாறி மாறி செய்யும்போது உலகத்தில் எந்த விதமான முசீபத்தும் அவனுக்கு ஏற்படாமலே வாழ்ந்துவிட்டு அப்படியே மூத்த ஆயிட்டான் இப்ப உலகத்தில எந்த விதமான தண்டனையும் அவன் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் இந்த பாவங்கள் செய்ததற்காக வேண்டி ஆகிரத்திலே மறுமையிலே சென்ற பின்னாலே இவனுடைய பத்து நன்மைகள் இருக்குது பாருங்க அதிலிருந்து கொஞ்சம் நன்மை எல்லாத்தெல்லாம் எடுத்துருவான் ஒரு நன்மையை எடுத்துருவான் ஒன்றுக்கு ஒன்று ஒரு தீமைக்கு ஒரு தீ ஒரு நன்மையை எடுத்து அதை சரியாக்கி விடுவான் இப்போ பக்தியத்தில் திசு ஆசனா அவனிடத்தில் ஒன்பது நன்மைகள் பாக்கி இருக்கும் ஒன்பது நன்மைகள் பாக்கி இருக்கும் சரி ஒரு மனுஷன் ஒரு நன்மையை செஞ்சான் பத்து நன்மைகள் எழுதப்பட்டு விட்டது உலகத்தில் இருக்கும் பொழுது பத்து பாவங்களை செஞ்சிட்டான் அதுக்கு தண்டனையாக எந்த விதமான துன்பமும் உனக்கு கொடுக்கப்படவில்லை அப்படியே போயிட்டான் ஆகியத்துக்கு இப்போ என்ன ஆகும் அந்த பத்து பாவங்களுக்கு பதில் பத்து பாவங்களுக்கு பதிலாக இந்த பத்து நன்மைகளும் போயிடும் அழிக்கப்பட்டு போயிடும் இப்போ என்னால் என்ன நினைப்பாவ வெறும் ஆளா நிப்பான் வெறும் ஆளா நிப்பான் சரி இன்னொன்னு சொல்றாங்க ஒரு மணி நான் ஒரு நன்மை செஞ்சான் பத்து நன்மைகள் எழுதப்பட்டு அவனுடைய ஏட்டில் இருக்குது பதினோரு பாவம் செஞ்சான் பதினோரு பாவங்கள் செஞ்சிட்டான் இப்போ ஆசிரத்துக்கு போகிறோம் இங்கே உலகத்தில் தண்டனை எதுவும் கொடுக்கப்படலை அவனுக்கு அந்த பாக்கி அப்படியே அந்த தீமைகள் அப்படியே இருக்குது ஆசிரியத்துக்கு போன உடனே என்னாகும் பதினோரு பாவங்களுக்கு பதிலாக இந்த பத்து நன்மைகள் எடுக்கப்பட்டு விடும் இவன் தான் அழிக்கப்பட்டு விடும் பத்து நன்மைகள் இருக்காது பாக்கி என்ன இருக்கும் ஒரு பாவம் இருக்கும் அந்த ஒரு பாவத்தினால நரகத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும் ஒரு பாவத்தில் கருத்து இல்லை இப்படி நிறைய இருக்குது அது மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நரகத்துக்கு போகக்கூடிய நிலைகள் ஏற்பட்டுவிடும் இப்போ பாருங்கள் இப்ராசுல எல்லாத்தரவு அப்பா இப்பிர மசோதர் எல்லாத்தர கருத்தை சொல்லுகிறார்கள் ஒன்னுக்கு ஒன்னு ஒன்னுக்கு பத்து கடைசியில் என்ன சொச்சு கேட்டா இந்த பத்து அந்த ஒன்னுங்கிறது பத்தை மிகைத்து விட்டது ஒன்னுங்கிறது பத்தை மிகைத்து விட்டது ஹலக்கூஷி எவருடைய ஒற்றைப்படையான எண்கள் எவருடைய பத்துகளை பத்துகளை மிகைத்து விட்டதோ அந்த மனிதன் நாசமாகிவிட்டான் அப்படின்னு சொன்ன ஒன்னு ஒன்னா ஒரு பாவத்துக்கு ஒரு பாவம் தான் எழுதப்படுது ஒரு நன்மைக்கு பத்து நன்மை எழுதப்படுது ஆனால் நன்மைகளை அதிகமா செய்யாம பாவங்களை அதிகமா செஞ்சுட்டு இருந்த காலத்தினால இந்த மனிதனுடைய பாவங்கள் அந்த நன்மைகள் நன்மைகள் பாவங்களை சாப்பிட்டுச்சு மிஞ்சனது பாவங்கள் தான் மிஞ்சிச்சு நாசமாயிட்டான் அழிஞ்சு போயிட்டான் நரகத்துக்கு போயிட்டான் என்பதா சொல்லுகின்றார் இதுல இருந்து விளக்குறது என்னன்னு கேட்டா பாவ அதனால பாவங்களை செஞ்சா சரி நான் ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அப்புறம் நன்மை செஞ்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லக்கூடாது தைரியம் கூடாது அல்லாஹால விஷயத்தில் ஜூரச் தைரியம் வந்து விடக்கூடாது பரவாயில்ல அல்லாஹால ஒன்னுக்கு பத்து தர்றான் இல்லையா நான் லைலத்துள் கதிரி வந்துட்டும் ரமலால் மாசம் வந்துட்டும் நூறு நன்மைகள் செஞ்சிடறேன் ஆயிரம் நன்மைகள் செஞ்சிடறேன் பத்தாயிரம் நன்மைகள் செஞ்சிட்றேன் அப்போ நிறைய நன்மைகள் கிடைக்கும் இதெல்லாம் போயிடுங்க பரவாயில்ல அப்படிலாம் அப்படி தைரியம் வந்துச்சுன்னு சொன்னால் ஒண்ணுமே தரமாட்டோம் அல்லத்தால ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு பாருங்க வந்து தைரியம் எதிர்ப்பு அல்லாஹத்தாலாவுடைய சட்டங்களில் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய எதிர்த்து பேசக்கூடிய சூழ்நிலை இருந்தாலே பெரிய ஆபத்து வந்தது சில குழந்தைகளை அல்லாஹத்தாலா சில குழந்தைகளை நரகத்திற்கு அனுப்புவோம் கிராமத்து அது ஏன் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது சொல்ல காரணம் சொல்ல முடியாது காரணம் கேட்கக்கூடாது குழந்தைகள் நரகத்துக்கு அனுப்புவோம் ஏன்னா ஹதீஜா நாய் கேட்டதுக்கே நம்ம சொல்லியிருக்கிறேன் ஹதீஜா ரலி அல்லா தாலா அன்ஹா அவர்களுடைய குழந்தையை பற்றி கேட்டார்கள் சிலலாலை சில மீடத்தில் எனக்கு முந்தைய கணவனுக்கு பிறந்த குழந்தைகள் எப்படி இருக்கின்றார்கள் அப்படின்னு கேட்டாங்க அப்ப அவர்கள் நரகத்தில் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னாங்க ஹதீஜாவுக்கு முந்தின கணவன் மூலமாக பிறந்த குழந்தைகள் அவங்க காஃபியனுடைய நிலையில இருந்த மிஷிற்குடைய நிலையில் இருந்தாங்க ஜாஹிலியத்தில் இருந்தாங்க அப்போ அந்த கணவன் மூலமாக பிறந்த குழந்தைகள் நரகத்தில் இருக்குங்க சஜிதாவுக்கு மிகப்பெரிய வருத்தம் ஏற்பட்டது என்பதாக சொல்றது அதுக்கு ஆறுதலுக்கான சில விஷயங்களை சொன்னார்கள் அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி குழந்தைகள் நரகத்துக்கு அல்லாஹத்தாலா அனுப்புவான் அந்த குழந்தைகள் அல்லாஹால கேட்கும் எங்களை ஏன் நரகத்துக்கு அனுப்புற அப்படின்னு கேட்கணும் எங்களை ஏன் அல்லாஹத்தாலா சொல்லுவான் இவர்களை நரகத்திற்கு கட்டாயமாக நீங்கள் அனுப்பிவிடுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் கேட்டால் அவர்கள் எதிர்த்து கேட்டார்கள் என்ற காரணத்தினார் சில குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க நீங்கள் நரகத்துக்கு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னவொன்னே அந்த குழந்தைகள் பேசாமல் போயிட்டே இருக்கும் மலக்கங்கள் எழுத்துட்டு போவாங்க போயிட்டே இருக்கும் எதுவுமே கேட்க மாட்டாங்க அவர்களை கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹத்தாலா இறக்கப்பட்டு என்ன அந்த குழந்தைகளை சரித்து சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் சொர்க்கத்துக்கு அனுப்புறோம் அப்போ எங்களை ஏன் நரகத்துக்கு அனுப்புகிற அப்படின்னு திருப்பி இவங்க கேட்பாங்க இந்த குழந்தை நீங்கள் எடுத்து கேட்டீங்க அதனால திருப்பி போங்க என்ட்ட எதிரெல்லாம் கேட்கக்கூடாது எதிர்த்தெல்லாம் கேட்கக்கூடாது நான் என்ன சொன்னேன்னா அதே சட்டம் என்பது அல்லாஹாலாவுடைய வாக்கு என்ன அல்லாஹாலா கேட்கப்பட மாட்டான் அவன் தான் எல்லாவற்றையும் எல்லாரையும் கேட்கக்கூடியவன் அதனால் எதிர்த்து கேட்டான் அது தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாவே அல்லாஹாலாவுடைய தண்டனை வந்துடும் அப்படின்னார் என்னொரு கருத்து சொல்லப்படுதுங்க சும்ம தூபோ இலேஹி நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் இஸ்திகார் செய்யுங்கள் பிறகு மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்லிட்டு ரெண்டு கருத்துக்கள் அல்லாத்தாலா சொன்னார் இந்த ரெண்டு இஸ்திஃபார் தௌபா செய்தால் இவ் மத்தியக்கும் மத்தான ஹசன அழகான சுகமாக உங்களை சுகம் வர செய்வான் அல்லாத்தாள அதே மாதிரி யூத்தி குல்ல ஜி ஃபதோலின் ஃபதுலா தன்னுடைய கருணையை அந்த நல்ல செயல் தன்னுடைய கருணையை தன்னுடைய ஜன்னத்தை தருவான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கும் இதிலிருந்து என்ன விளங்குது அப்படின்னு கேட்டால் இமாம் ராசி அஹமத்துல்லா தலைவர்கள் சொல்லுகின்றார்கள் இஸ்திஃபார் தௌபா செய்வதின் காரணமாக உலகத்திலும் சுகமான வாழ்க்கை கிடைக்கும் வாழ்க்கை கிடைக்கும் உலகத்தில் சுகமான வாழ்க்கை கிடைக்கும் என்பதை என்ற வாசகம் ஆகிரத்திலே சுகமான வாழ்க்கை கிடைக்கும் ஜன்னத்துடைய வாழ்க்கை கிடைக்கும் என்பதை தெரியப்படுத்துகின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார் இன்னும் சிலருடைய கருத்து இப்படியும் சொல்லப்பட்டு உலக ரெண்டு சொல்றான் இஸ்தி என்று சொல்றான் மாற்றமான கருத்து இதையும் சில பலமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள் ரோகுல் மாலானி என்ற தப்சிலே இந்த கருத்து எழுதப்பட்டிருக்கின்றது சொல்லிட்டு நீங்கள் புறக்கணித்தால் மக்காவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றார் உங்களின் மீது மிகப்பெரிய ஒரு நாளுடைய தண்டனையை பயப்படுகின்றேன் ஒரு பெரிய நாள் வரும் அந்த நாள் கடுமையான தண்டனை அந்த தண்டனையை நான் பயப்படுகின்றேன் நான் பயப்படுகின்றேன் சொன்ன உங்களுக்கு தண்டனை கிடைக்கிறது நான் பயப்படுறேன் அதனால் நீங்கள் அந்த தண்டனை வைத்து தப்பித்துக் கொள்வதற்காக நீங்கள் நான் சொல்லுவதை கேளுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள் பையன் தவல்லோ நீங்கள் புறக்கணித்தால் இன்னி அகாப அலைக்கும் நிச்சயமாக நான் உங்களின் மீது பயப்படுகின்றேன் அதாபா யோமின் கபீர் பெரிய நாள் சில இடங்களில் பயங்கரமான நாள் யோமன் அலீம் அப்படின்னு சொல்கிறேன் சில இடங்களில் மகத்தான நாள் யோம அலீம் சில இடங்களில் யோமன் அலீம் அதாவது நோவினை தரக்கூடிய நாள் என்பதாக சொல்லு நோவினை தரக்கூடிய வேதனையின் நாள் என்பதாக சொல்லுகின்றான் எந்த இடத்துல அல்லா சொல்லா பெரிய நாள் பயங்கரமான நாள் அப்படிங்கிறது பெரிய நாள் என்பதாக சொல்லுகின்றான் இழ அல்லாஹி மருகும் அல்லாஹின் பக்கம்தான் நீங்கள் திரும்பி செல்லக்கூடிய இடம் இருக்கின்றது ஓஹுவா ஐலாக்குன்னிசை என் பதியர் அவன் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் பெற்றவனாக இருக்கின்றார் எல்லா பொருளின் மீது ஆற்றல் யார் இறந்து விடுகின்றார்களோ அவர்களை எல்லாம் உயிர்ப்பித்து தன் சமூகத்திற்கு கொண்டு வருவதற்கு ஆற்றல் பெற்றவன் என்ற கருத்து இருக்கின்றது அதே யார் நன்மைகளை செய்கின்றாரோ அவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் தருவதற்கும் ஆற்றல் பெற்றவன் யார் தன்னுடைய சொல்லை கேட்காமல் புறக்கணித்து விடுகின்றார்களோ அவர்களுக்கு தண்டனை தருவதற்கும் ஆற்றல் பெற்றவன் யாரும் அவனுடைய அந்த நன்மை தந்தாலும் சரி தண்டனை தந்தாலும் சரி யாரும் அவனை தடுக்க முடியாது இவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது இவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் என்று சொல்லுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது யாரும் அவனுடைய தீர்ப்பை மாற்றி அமைக்க முடியாது அவனுடைய தீர்ப்புக்கு எதிராக சொல்ல முடியாது கருத்து சொல்ல முடியாது ஒஹா ஐலாக்குள்ளிஷின் கொதியர் ஒவ்வொரு பொருளின் மீது அவன் சக்தி பெற்றவனாக இருக்கின்றான் என்பதால் ஆக எல்லா விஷயங்களும் அவனிடத்தில் தான் போய் சேரும் எல்லா உலகத்திலுள்ள எல்லா இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருளும் அவனிடத்தில் தான் போய் சேரும் ஏன்னா எல்லா பொருளும் அவனிடத்திலிருந்து தான் வந்துச்சு அதனால் எந்த இடத்துல எந்த இடத்திலிருந்து வந்ததோ அந்த இடத்திற்கு எல்லா பொருளும் போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறதையும் அந்த மருதியாவுக்கும் இழல்லாகி மருஜியாவுக்கும் என்ற வாசகம் தெரியப்படுத்துகின்றது அடுத்தல்லாஹ் ஒரு கருத்தை சொல்லுகிறோம் அலா இன்னும் இந்த குரேசியர்களிலே அல்லது முனாபிகளிலே சிலர் இப்படி சொல்லுவார்கள் அஹ்ரசிபன் சுரைக் என்று ஒருவன் இருந்தான் ரசூல்லா சொல்லுலாம் அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் மிகப்பெரிய விரோதியாக இருந்தான் ரசூல்லாய் சல்லா அலி இஸ்லம் இடத்துல வந்த ரொம்ப இனிமையாக பேசுவான் அந்த பேச்சை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கு ரொம்ப இனிப்பாக பேசும் ஹெலுவல் கலாம் ஹெலுவல் மன்னர் என்பதாக அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப இனிமையான பேச்சு இனிமையான பார்வை அப்படி பார்க்கும்போதே ரொம்ப அன்பொழுகக்கூடிய பார்வையாக இருக்குது பேசும்போது ரொம்ப அழகாக பேசுவான் ஆனால் உள்ள இதயத்தில் பூராவும் வந்து தீமையை நிறச்சி வச்சிருந்தேன் ரசூல்லாய் சல்லா அலுவலி இஸ்லம் அவர்களை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் ஓமின்களை பற்றியும் பல விதமான தீமைகளை வறச்சி வச்சுருந்தேன் அதே போல் சில நேரங்களில் இந்த முனாஃபிக்கிங்கள் என்ன பண்ணுவார்கள் என்று சொன்னால் உஷிரிக்கன்களும் செய்தார்கள் நம்ம அதாவது எதை எந்த பேச்சு பேசலாம் அவர் தெரிஞ்சுக்குவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம வீட்டில் வீட்டில் வீட்டுக்குள்ளே கதவை தாழ் போட்டுக்கிட்டு உள்ளே உட்காந்து ரகசியமாக சில திட்டங்களை போட்டால் அவருக்கு என்ன போகுது நம்ம ரகசியமாக பேசுவோம் யாருக்கு தெரியாமல் ரகசியமாக பே சில பே பே அல்லா தால அ என்பதற்கான உலக மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான அல்லா தால இந்த வார்த்தை இந்த வாசகத்தை இந்த ஆயத்தை சொல்லுகின்றனர் அலா அறிந்து கொள்ளுங்கள் இன்னகும் அவர்கள் தங்களுடைய நெஞ்சுக்குள்ளே மறைத்து வைக்கின்றார்கள் நெஞ்சுக்குள்ளே மறைத்து வைக்கின்றார்கள் அவரிடத்திலிருந்து அவர்கள் மறைப்பதற்காக வேண்டி அவரிடத்திலிருந்து தான் ரசூல்லா சல்லி வலம் அவரிடத்திலிருந்து செய்திகளை மறைப்பதற்காக வேண்டி நெஞ்சுக்குள்ளே மறைத்து வைக்கின்றார்கள் அவர்கள் வெளியே பேசும்போது அதாவது அந்த மனிதனை வந்து பேசுவான் ரொம்ப இனிமையாக பேசுவான் நல்லா பார்ப்போம் பாச இருக்கும் அவனுடைய பேச்சு பார்வை எல்லாம் நபிய நீங்கள் ஏமாந்துடாதீங்க அவன் வெளித்தோட்டத்தில் அப்படி அழகாக பேசிக்கிட்டு இருக்கிறான் உள்ளே வந்து விஷத்தை நிறச்சி வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத ரசூல்லா சல்வாஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹால சொல்லிக் கொடுக்கும் முனாஃபித்தும் அப்படி சொன்னாங்க மக்காவுக்கு மதீனாவுக்கு போன பின்னாலும் கூட சொன்னாங்க முகமதின் சல்ல அலே வல்லம் பமையாலும் அப்படின்னா அப்படின்னு சொன்னாங்களா நாங்கள் எங்கள் வீட்டு கதவெல்லாம் அடைச்சிட்டு தாழ்பா போட்டுட்டு எங்களுடைய துணிகளை எல்லாம் நன்றாக மறைத்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் முக்காடு போட்டுக்கிட்டு எங்களுடைய நெஞ்சுக்குள்ளே அவருடைய விரோதத்தை மறைத்து வைத்து மமசாஸ் விரோதத்தை மறைத்து வைத்துக் நாங்கள் ஒரு திட்டம் பேசினால் யாருக்கு அது தெரிய போகுது அப்படின்னு சொன்னாங்க அவர்கள் நெஞ்சுகளிலே அவர்கள் மறைத்து வைத்திருக்கின்றார்கள் அவரை விட்டு மறைத்துக் கொள்வதற்காக செய்திகளை தங்கள் இடக்கூடிய திட்டங்களை மறைத்துக் கொள்வதற்காக செய்கின்றார்கள் என்ற அல்லா தலா அலா சொல்லிட்டு அலாஹீபகும் அவர்கள் தங்களுடைய துணிகளை தங்களுடைய தலைகளின் மீது போட்டு மூடிக்கொள்ளக்கூடிய அந்த நேரத்தில் பேச்சுகளை மறைத்துக் கொள்ளுகிறார்கள் தங்களுடைய துணிகளை தங்களுடைய தலைகளின் மீது போட்டு மூடி கொண்டு மூடி நேரத்தில் அவரிடத்திலிருந்து அவர்கள் மறைத்துக் சொல்லு மாத நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹால அவர்களுடைய அந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் என்பதை அல்லாஹால குறிப்பிடுகின்ற அல்லாஹால என்னும் நிச்சயமாக அல்லாஹத்தால அழிவும் விதாத்தி சுஜோம் நெஞ்சங்களிலே உள்ளவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் நெஞ்சுக்குள்ளே என்ன இருக்கு அதை போராத்தி அறிந்தவனாக இருக்கு அல்லாஹத்தால நெஞ்சுக்குள்ளே மட்டுமல்ல இந்த ஆழம் என்ற பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அணுவையும் அறிந்தவன் என்று ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு நிறையா அதனால இது அந்த காபிர்கள் இப்படி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க முக்காவாசிகள் முனாஃபிக்கீன்கள் நம்ம மறைவாக செஞ்சால் ரகசியமாக ஒரு விஷயத்தை செஞ்சால் அது அல்லாவுக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அல்லாவுக்கு நீங்கள் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தெரியும் இப்போ நம்ம எப்படி நம்பணும் அந்த நினைப்பை கொடுப்பதே அல்லாஹால்தான் நமக்கும் எச்சரிக்கை இருக்கின்றது ரகசியமாக எந்த பாவத்தை செய்துவிட்டாலும் கூட யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைக்கக்கூடாது அல்லாவுக்கு தெரியும் ரகசியமாக ஒரு பாவத்தை செய்தால் அல்லாவுக்கு தெரியும் என்ன சொல்லப்போ அந்த ரகசியமாக இருக்கக்கூடிய விஷயத்தை உண்டாக்கினவே அவன் தான் அல்லாஹால்தான் அந்த எண்ணத்தை உண்டாக்கணும் அதனால் அல்லாஹாலாவுக்கு தெரியாமல் இருக்க முடியாது என்ற கருத்தையும் அல்லாஹாலா சொல்லி முடிக்கின்றன ஆக கேட்டவற்றிலிருந்து அல்லாஹுடைய சக்தி அவனுடைய தன்மைகள் அவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உலகத்தில் இப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று எல்லாத்தில் சொல்லியிருக்கான் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பை தவறவிட்டு பிறகு கிடைப்பது என்று முடியாத காரியமாயிரு வாய்ப்பை தவறவிடக்கூடாது வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா வாய்ப்பு கிடைச்சப்பவே பயன்படுத்தலைங்க விட்டுட்டங்க அப்படின்னு சொல்லி கை சேதப்படுவாங்க கோலப்படுவாங்க அந்த வாய்ப்பு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது கிடைக்கவே கிடைக்கும் அதனால வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாது உலகத்தினுடைய வாழ்க்கை வாய்ப்பாக அல்லாஹால தந்திருக்கின்றான் மிகப்பெரிய பாக்கியமாக தந்திருக்கின்றான் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹாலா குறிப்பிடுகின்றார் அத்தகைய நல்ல தன்மைகளை பண்புகளை என்பதை இருக்கும் அல்லாஹால ரப்பனா ஆத்தினா FID DUNYA ஹஸ்னதன் வ அakhirத்த ஹஸ்னதன் வக்னா அஸாபனார். ஸல்லல்லாஹு அலை ரஸூலிக ஸையீதினாஹு முஹம்மதின வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி இஜ்மா'னா வல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம். ஸல்லல்லாஹு அலை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம். ஸல்லல்லாஹு அலை முஹம்மத் யா ரப்ப ஸல்லல்லாஹு அலைஹி